மகாதேவ் தெற்றிவா போற்றி ஆற மதுடை அரசே போற்றி கூட இளங்கு குருமணி போற்றி அண்ணா அண்ணா போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி காதாய் கனக போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி உமரற்காக தோன்றி சிதம்பை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உந்தவாரே வரம் கொண்ட உமை மலைப்பார் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறம் கொண்ட மறையெறிஞ்சும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே சுரும்பு முறை கடிமள்பும் குழல் போற்றி உத்தடிய தொடித்தோல் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுளியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி என்னை அரும்பும் அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே நம்முடைய திருப்புகள் சபையின் சார்பில் பத்து நாட்களாக நடக்கக்கூடிய இந்த திருவிழாவிற்கு இந்த இடத்தை தந்து மிகுந்த வசதியை உண்டாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய ஆலயத்தின் அறங்காவலர் கருமுத்து கண்ணன் ஐயா அவர்களையும் நம்முடைய இணை ஆணையர் ஐயா அவர்களையும் இங்கே வந்திருக்கக்கூடிய கையிலைமணி சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய ஐயர் அவர்களையும் நம்முடைய சுவாமிநாதன் அவர்களையும் இல்லந்தோறும் பெரிய புராணம் நடத்தக்கூடிய மகாலிங்கம் ஐயா அவர்களையும் இதையெல்லாம் ஒளிப்பதிவு செய்திருக்கக்கூடிய நாகசுப்பிரமணியம் அவர்களையும் நம்முடைய அன்பிற்குரிய மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த சிறிய உரையை தொடங்குகின்றேன் வழக்கம்போல் மீனாட்சி அம்மை தங்கரதத்தில் வருவாள் அதனாலே கொஞ்சம் சில ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் மீனாட்சி அம்மையினுடைய தங்கரதம் சென்ற பின்னால் நம்முடைய நாற்காலிகளை போட்டு எல்லோரும் வசதியாக உட்கார்ந்து கொள்ளலாம் அம்பாளுக்கு ஒரு கிருவை நீ கோயிலுக்குள் வருகிறாயோ இல்லையோ நான் உன்னை தேடி வருகிறேன் என்பது மாதிரி அன்னை நம்மை தேடி தங்கரதத்தில் வருகிறாள் இத்தனை நாளா வர்றாளோ இல்லையோ அது வேற இன்னைக்கு அவளை பற்றி பேச போறோம் வரலன்னா என்ன ஆகிறது நான் வந்தவுடன் பார்த்தேன் சரி அவளுடைய அங்கீகாரம் கிடைத்து விட்டது பேசுவது முழுக்க அவளை பற்றி எல்லாம் அவள் போட்ட பிச்சை இந்த பிச்சை கிடைக்கலன்னா நம்மளால் பேச முடியாது பேசுவதும் அவள் கேட்பதும் அவள் அதனால தான் அவளை பற்றி பாடாமல் ஒன்றும் பேச முடியாது எங்கே பேசினாலும் நமக்கு முன்னே செல்லக்கூடியவள் அன்னை மீனாட்சி எல்லா ஆலயங்களிலேயும் போய் நின்று கொண்டு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பார்கள் மீனாட்சிக்கு முன்னால் போய் நின்று கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நின்றால் போதும் உனக்கு என்ன வேண்டும் என்று அதை தரக்கூடியவள் மீனாட்சி திருக்கையில யாத்திரை செல்ல வேண்டும் என்று எண்ணிய பொழுது நாலு பேர் போய் காலையில் அஞ்சு மணிக்கு மீனாட்சிக்கு முன்னால் நிற்கிறோம் அம்மா தாயே கைலாச யாத்திரை போகணும் ஏழு வருஷத்துக்கு முன்னால் கைலாசு யாத்திரை போகணும் சென்னையில் சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் அழைத்து கொண்டு போக போகிறார் இப்போ வந்திருக்கார் அவரு நாங்கள் கைலாசு யாத்திரை போகணும் அப்படிங்கிறோம் அங்கே பஞ்சமுக தீபாராதனை ஆகுது ஒருத்தர் சொல்றார் யாரோ விஐபி வந்திருக்காங்க பஞ்சமுக தீபாராதனை விஐபிக்கு இல்லை அவன் நமக்கு காட்டுறா கவலைப்படாத போயிட்டு வா மீனாட்சிக்கு முன்னால் எதுவுமே நிற்க முடியாது எல்லாம் அவ பீட்டர் ரோஸ் ஒரு புண்ணியவான் இங்கே வாழ்ந்தவர் ஒரு கலெக்டர் பீட்டர் ரோஸ் என்பவர் மீனாட்சியை வழிபடக்கூடியவர் அதனாலே கோயிலுக்குள்ளே போக மாட்டார் வெளியிலே நின்று கும்பிடுவார் அதுவும் வெளியில யாருக்குன்னு தெரியாம கும்பிடுவார் சித்திர வேதியில குதிரையில ஏறி சுத்தி போவார் அந்த காலத்து கலெக்டர் ரொம்ப அதிகாரோஸ் ஒரு நாள் வீட்டில் படுத்து கிடக்கிறார் அவர் வீடு நம்ம திண்டுக்கல் ரோட்ல ஒய் எம் சி கட்டடம் இருக்குல்ல அந்த இடத்துல வீடு இரவு கொஞ்சம் வேர்வையார் தூக்கம் வரல அப்புறம் தூங்கினார் மழை கொட்டுகிறது நல்ல தூக்கம் இரவு பன்னிரண்டு மணி யாரோ தட்டி எழுப்புகிறார்கள் ஏதோ ஒரு சின்ன கை மேலப்பட்ட ஆப்பிள் இருந்தது ரோஸ் முடிச்சு பார்க்கிறார் எங்க பார்த்திருக்கோம் சின்னஞ்சிறு பெண் சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள் சீர்காழி கோவிந்தராஜ் இந்த ஊர்ல நவராத்திரி என்னைக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாலே பார்த்தபடி பீட்டர் ரோஸ் படுத்திருந்தவர் இருந்தார் அந்த குழந்தை முன்னால் போகிறது பீட்டர் ரோஸ் பின்னால் போகிறார் இருந்த அவுட்ஹவுஸை தாண்டி போனார்கள் வெளியிலே கேட்டு கேட்டு வரைக்கு போய்விட்டது அந்த குழந்தை காலையில செருப்பு கிடையாது மெத்து மெத்தன்று பாதம் பீட்டர் செருப்பெல்லாம் மாட்டிக்கிட்டு போறார் அந்த குழந்தை அந்த வாசலுக்கு போனது அப்படியே மறைஞ்சிருச்சு என்னடா காணணும்னு பார்க்கிறார் இடி விழுந்து இவர் படுத்திருந்த அரை முழுக்க முடிஞ்சு போச்சு இந்த குழந்தை வரலன்னா நான் இந்நேரம் அரைக்குள்ளே இருந்திருப்பேன் என் சரித்திரம் முடிஞ்சிருக்கும் மன் பக்கத்துல வந்துட்டு வெளியே போயிட்டான் இந்த குழந்தை யாரு அம்மா மீனாட்சி ஓடி வந்து கோயில் வாசப்படியில் விழுந்து அழுதார் நான் கூட செருப்பு போட்டுக்கிட்டு தான் சுத்தி வந்தேன் நீ செருப்பு போடாம என்னை காப்பாத்த வந்திருக்கிறேன் எமனை பக்கத்துல பார்த்தவனுக்குத்தான் அந்த கடுமை தெரியும் கண்ணீர் விட்டு அழுதார் தாயே செருப்பு இல்லாம வந்தியா உனக்கு நான் ஒரு ஒரு செருப்பு தச்சு கொடுக்கட்டுமா எப்படி செருப்பு தங்கம் 28 எட்டு தங்கம் 28 எட்டு தோலான்னா கிட்டத்தட்ட 110 பவுன் ஒரு செருப்பு ரெண்டு செருப்பு இருபது பவுன் பீட்டர் ரோஸ் அந்த காலத்தில் பண்ணது நானூத்தி பன்னெண்டு செவப்பு கல்லு 80 பச்ச வைரம் மரகதக்கல் நாலு முத்து நாலு நீலக்கல் நாலு வைடூரியம் இவ்வளதும் போட்டு ரெண்டு செருப்பு தயார் பண்ணார் அம்பாளுக்கு அப்படியே என்ன எழுதினார் தெரியுமா பீட்டர் ரோஸ் காணிக்கையின் எழுதினார் அன்பளிப்பு இல்லை பரிசு இல்லை பீட்டர் ரோஸ் காணிக்கை ஆடி மாசம் அம்பாள் திருவிழாவில் திருப்புகள் வந்து தெ வில அம்பாள் அப்போ இந்த உட்காரதான் போட்டிருப்பாங்க அது அம்பாளுக்கு சாத்தக்கூடியது அது மிதியடின்னு சொல்லப்படாது பாதுகைன்னு சொல்ல முடியாது பாத அடிகள் காப்பாற்றப்பட்டது பீட்டர் ரோஸ் தமிழ் மக்கள் பார்த்தார்கள் ரோஸ் பாண்டியோஸ் பாண்டியன்னைக்கு அடக்கம் பண்ணி இருக்கு மீனாட்சியை பார்த்தபடி அடக்கம் பண்ணா இன்னைக்கு மீனாட்சியை பார்த்தபடி அந்த உடம்பு அடக்கம் பண்ணப்பட்டது பீட்டர் ரோஸ் ரோஸ் பாண்டியனாக மாறினார் எங்க நம்ம மதுரையில அமராவதி வைநாகரம் நாகப்ப செட்டியார் ஒரு புண்ணியவான் ஆயிரத்தி மீனாட்சி கோயிலை வந்து சுத்தி பார்க்கிறார் மழை பெய்ய நினைச்சாலே தண்ணீர் வரும் ஒழுக்கம் அவ்வளவு ஒரு ஆயிரம் குரங்கு எங்க பார்த்தாலும் பள்ளம் எலி பெருச்சாலி நாலு கால் பெருச்சாலையும் உண்டு ரெண்டு கால் பெருச்சாலையும் உண்டு அது ஒரு காலம் எல்லா வாகனங்களும் உரிக்கப்பட்டு விட்டன மழை பெய்தால் சொக்கநாதர் சன்னிதிக்கு தண்ணீர் வதும் பார்க்கிறார் செட்டியார் என்ன கோயில் இப்படி கிடைக்க நாயக்க மந்தர்கள் கட்டின கோயில் முன்பகுதி அப்ப இல்ல இதோட சரி நீங்க பார்க்கிற இந்த திருக்கல்யாண மண்டபம் இந்த திருக்கல்யாண மண்டபம் உண்டே இந்த முன்னால உள்ள பகுதி அப்ப கிடையாது அவர் வந்தார் பார்த்தார் நம்ம வீடெல்லாம் பெருசு பெருசா இருக்கு மீனாட்சி கோயில் இப்படி இடிஞ்சு போகலாமா இந்த கோயிலை ஒழுங்குபடுத்தணும் வடக்கு கோபுரம் மொத்த கோபுரமாக இருந்துச்சு முழு கோபுரம் இல்லை தெற்கு கோபுரம் ரொம்ப பெருசு கிழக்கு மேற்கு வடக்கு கோபுரம் மொத்த கோபுரமாக இருக்குது முதல்ல இந்த மொத்த கோபுரத்தை முழு கோபுரம் ஆக்கணும் ஸ்தபதிகளை கூப்பிட்டார் வடக்கு சித்திரை வீதியில் அவர் வீடு எல்லாரையும் உட்கார வச்சார் மொத்த கோபுரத்தை முழு கோபுரம் ஆக்கணும் எத்தனை லட்சம் ஆனாலும் நான் செலவழிக்கிறேன் எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு பவுன் பத்து பன்னெண்டு ரூபா விற்ற காலம் எத்தனை லட்சமானாலும் செலவழிக்கிறேன் ஸ்தபதிகள் எல்லாம் உட்கார்ந்தாங்க ஒன்றும் பேசலை எப்படியாவது கோபுரத்தை முடிக்கணும் ஒரு பெரிய ஸ்தபதி எழுந்தார் ஐயா மன்னிக்கணும் கோபுரத்தை கட்ட முடியாது ஏன் முடியாது கீழே முனீஸ்வரர் இருக்கிறார் கோபுரத்தை கட்டணும்னா முனீஸ்வரருக்கு மேலே ஏறணும் முனீஸ்வரர் ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவர் வடக்கு நோக்கி நிற்கிறார் மேல யாராவது ஏறி கட்ட ஆரம்பிச்சுட்டா எட்டு நாள் இல்லை முடிஞ்சு போயிடும் வேலை இல்லை அவர் வாழ்க்கை அதனால நாங்க யாரும் கட்ட மாட்டோம் ஒரு லட்சம் ரூபாய் தர்றேன் உயிரை தறியான்னு யாராவது தருவானா மொத்த கோபுரத்தை முழு கோபுரமாக்க நினைச்ச நாங்க செத்து போயிருவோம் மாட்டோம் இவருக்கு எப்படி இருக்கும் எந்திரிச்சார் முதல் செங்கலை நான் வைக்கிறேன் எட்டு நாள் பாருங்க உயிரோட இருந்தா இந்த பணி தொடரட்டும் இறந்து போனா இந்த உடம்பு மீனாட்சிக்கு அர்ப்பணமாகட்டும் போனா எப்ப தூக்குறான்னு தானே கேட்கிறான் இது மீனாட்சிக்கு அர்ப்பணம் ஆகட்டும் நேர உள்ளே போனார் மீனாட்சி காலில் விழுந்தார் அழுதார் கும்புட்டார் ரெண்டு செங்கலை எடுத்து அவ வச்சார் குங்குமத்தை வச்சார் எடுத்துக்கிட்டார் ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டார் முட்டை கோபுரத்துக்கு வந்தார் ஏனி மரத்தை வச்சு மேலே ஏறி கீழே தேங்காயை புடைத்து ரெண்டு செங்கல்ல வச்சு குங்குமத்தை வச்சு மாலைய போட்டு ஒரு கும்புடு போட்டுட்டு கீழே இறங்கிட்டார் அவனவன் எண்ண ஆரம்பிச்சான் வெள்ளி ஒன்று சனி ரெண்டு ஞாயிறு மூணு திங்கள் நாலு வெள்ளியோட வெள்ளி எட்டுட்டேன் ரொம்ப வேகமாக எல்லா ஏற்பாடும் பண்ணி எல்லாரும் தயாராக நிற்கிறாங்க வடக்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் மொட்டை கோபுரத்துக்கு முன்னால் அவங்க வீடு அங்கே வடக்கு சித்திரை வீதியில் எல்லாம் தயார் பண்ணிட்டான் முடிஞ்சிருக்கும் வச்சு இழுக்க வேண்டியதான் பாக்கி எல்லாம் தயாராக நிற்கிறான் நாலரை மணி வீட்டு கதவு திறக்கலை நாளைய முக்கால் ஆச்சு திறக்கலை ஒருத்தன் சொன்னால் முடிஞ்சிருக்கும்னா கடவுள் நமக்கு கொடுத்த நன்கொடை எப்போ இறந்து போவேன்னு சொல்லாமல் விட்டது சொல்லியிருந்தால் நம்ம ஓஞ்சே போயிருப்போம் இவருக்கு தெரிஞ்சுட்டான் எட்டு நாள் எட்டு நாள் எட்டு நாள்ட்டான் நாளே முக்கால் அஞ்சு மணி செட்டியார் கம்பீரமாக வந்து உடம்பில் பதினாறு இடத்துல விபூதி பூசி ருத்ராட்சம் போட்டு அப்படி நிற்கிறார் எல்லாம் ஆச்சரியப்பட்டான் ஏ கால் இருக்கா பாடுறான்னா ஆவியா ஆள் ஆச்சரியலையே நல்லா நிற்கிறார் ஆச்சரியப்பட்டவனே அவர் சொன்னார் எட்டு நாள் முடிஞ்சு போச்சு இல்லை நாலு மணியோட நான் உயிரோடு இருக்கிறேன் பணி தொடங்கும் மொட்டை கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு வருஷத்துக்கு மேல வேலை கட்டினார் ஒரு மனுஷன் யார்கையும் பணம் வாங்கல ஒரு இரும்பு ஆணி கூட வெளியிலிருந்து வாங்கல மொட்டை கோபுரத்தை முழு கோபுரம் விட்டார் இந்த ஆடி வீதியை சுத்தி வந்தார் ஆடி வீதி முளுக்க மண்ணும் கல்லுமா கிடந்துச்சு அப்போ கல்லு குத்தும் மண்ணு குத்தும் முள்ளு குத்தும் காலில் முள்ளு குத்திட்டு அம்பாள் சன்னதிக்கு போற பொழுது அம்பாள் ஞாபகம் வருமா முள்ளு ஞாபகம் வருமா முள்ளுதான் ஞாபகத்துக்கு வரும் செட்டியார் பார்த்தார் நாலு பக்கத்திலையும் கல் பாவினார் இப்ப பாக்கிறீங்களே நாலு வீதி கல்லு அவர் பாவினது சொக்கலிங்க பெருமானுக்கு மீனாட்சிக்கு தங்கத்திலே ரெண்டு குடம் பண்ணி கொடுத்தார் அவன் மகாராணி ராஜ மாதங்கி அவளுக்கு என்ன இந்த குடத்தில் வர்றது தீர்த்தம் தங்கக்டம் கொடு ரெண்டு தங்கக் கூடம் பண்ணி கொடுத்தார் புது வாகனங்கள் பண்ணி கொடுத்தார் இந்த கல்யாண மண்டபத்தை முன்னால முழுக்க கட்டி கொடுத்தார் இதோட நாயக்கமார்கள் கட்டினது நான் பேசுற இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் வைநாகரம் நாகப்ப செட்டியார் கட்டினது வானாயினா நாவன்னக்கானா நாகப்பா செட்டியார் அதனால வைணாகன்னு போட்டாங்க அவங்க மண்டகப்படி இங்கே இன்னைக்கு வரைக்கும் திருக்கல்யாணம் அவர்கள் மண்டகப்படி சாமி எங்கே இருந்தாலும் அங்கே பரிவட்டம் கட்டி இங்கே வந்துடுவார் சாமி திருக்கல்யாணத்தன்னைக்கு செட்டியார் சாப்பிட மாட்டார் காலம்பரம் திருக்கல்யாணத்துக்கு வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சு செட்டியார் வீட்டில் எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு எல்லோரும் கூடவும் உட்காந்து சாப்பிடுவார் தேர் அன்னைக்கு தேர் நிலக்கி வந்தால் தான் சாப்பிடுவார் சாமி திருப்புறங்குன்றம் இவரும் திருப்புறங்குன்றம் அங்கே திருக்கல்யாணம் முடிச்சாதான் இவர் சாப்பிடுவார் ஒரு நாளைக்கு ஒரு பத்தாறு வேஷ்டி சுவாமிக்கு கோடி அம்பாளுக்கு ஒரு நூல் புடவை கோடி தினம் ஒரு நாளைக்கு ஒன்று இந்த பக்கம் போய் பார்க்கறார் ஒரு நாய் ஒன்று தெற்கு சித்திர வீதியில் சிறுநீர் கழிச்சிருக்கு கோபுரத்தை ஒட்டி செட்டியார் பார்த்தார் கோபுரத்தை ஒட்டி சிறுநீர் கழித்தால் அடுத்த ஏழு ஜென்மத்துக்கு நாலு கால் ஒரு வால் நல்லா கேட்டுங்க கோபுரத்தை ஒட்டி சிறுநீர் கழித்தால் செட்டியார் பார்த்தார் ஒரு நான் இப்படி சிறுநீர் கழிக்குதுன்னா இது நம்ம குற்றம் பன்னெண்டு அடி விலைக்கு வாங்கினார் காசு கொடுத்து முழுக்க நந்தவனம் போட்டார் இந்த மதிலுக்கு பேர் தெரியுமா கபாலி மதில்னு பேர் திருவாலவாய் மீனாட்சி கோயில் மதிலுக்கு கபாலி மதில்னு பேர் வீடலால வாயிலாய் விடுமையார்கள் நின்கடல் பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனேன் கபாலி நீழ்கடி மதில் கூடலால வாயிலாய் குழாயதென்ன கொள்கையே ஞானசம்பந்த சாமி பாடுறார் இந்த மதிலுக்கு கபாலி மதில்னு பேர் மதிச்சோவத்திலிருந்து பன்னெண்டு அடி விலைக்கு வாங்கி நந்தவனம் போட்டார் காலை மலரும் பூக்கள் பாதி மாலை மலரும் பூக்கள் பாதி ஆண்டவன் திருமேனி மாலையும் அரசன் திருமேனி மாலையும் வாடக்கூடாது காலை மலரும் பூக்கள் காலையில் மாலை மலரும் பூக்கள் மாலையில் எல்லாம் வந்து இந்த கட்டி அப்ப அவ்வளவு ஆசையோடு சுத்தம் பண்ணினார் கும்பாபிஷேகம் இருந்த பணம் இருபத்தஞ்சு லட்சம் செலவழிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்சம் பணம் தேவை வெளியில் ஒருத்தன் கிட்ட கடன் கொடுத்துருக்கார் அதை வசூல் பண்ணிடுவோம் அவர் பணம் ஒரு சாரட்டு வண்டி வண்டிக்காரன் சமயக்காரன் நாகப்பட்டியார் மூணு பேரும் புறப்பட்டாங்க எங்கே கடன் கொடுத்தவன் கடை வாங்கினவன் இருக்கிறானோ அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு போனால் அந்த ஆள் ஆத்தூருக்கு போயிட்டான்ட்டாங்க ஆத்தூர் எங்கே இருக்குது தூத்துக்குடி தாண்டி திருச்செந்தூருக்கு முன்னால் இருக்குது ஆத்தூர் கீழே ஆத்தூர் மேலே ஆத்தூர் அந்த இடத்துக்கு சரி வண்டி ஆத்தூருக்கு விடுன்னார் சாயந்தரம் ஏழு மணி வண்டி ஆத்தூருக்கு போயிடுச்சு அந்த ஆள் எங்கேன்னு விசாரிச்சா அவன் வேத்தூருக்கு போயிட்டான் ஆக இவரால பார்க்க முடியலை வண்டிக்காரன் சொல்கிறான் ராத்திரி இன்னுமே மதுரைக்கு போக முடியாது இங்கே படுக்க வேண்டியதான் சரி வண்டி மெத்தியை எடுத்து திண்ணையில் போடு போட்டு செட்டியார் படுத்துட்டார் அவங்க ரெண்டு பேரும் வண்டியில் படுத்துருக்காங்க செட்டியாருக்கு ராத்திரி சாப்பாடு கிடையாது அவங்களுக்கும் சாப்பாடு கிடையாது சாப்பாடு என்ன ராத்திரி மீனாட்சி அர்த்த ஜாமம் பார்ப்பார் அந்த கடைசியாக அம்பாளுக்கு ஒரு தீபாராதனை ஆகும் பாருங்க அதுக்கு அந்த காலத்தில் மூக்குத்து தீபாராதனையுன்னு பேர் இப்போ எப்படி பழக்கம்னு எனக்கு தெரியல மூக்குத்து தீபாராதனையின்னு பேர் அம்பாளுடைய மூக்குத்தியை எடுத்து வச்சு பண்ணுற தீபாராதனை மறுநாள் திரும்ப போடுவாங்களாம் அந்த மூக்குத்தி தீபாராதனை பார்ப்பார் பார்த்துட்டு பள்ளியரை பார்த்துட்டு அர்த்த ஜாம பிரசாதத்தை சாப்பிட்டு போயிடுவார் பிரசாதம் எவ்வளவு இருக்கும் கொஞ்சந்தான் இருக்கு அது என்ன பிரசாதம் பிறன்னா விசேஷமான சாதம்னு அர்த்தம் பிறன்னா விசேஷமான ஆரம்னா மாலை பிரகாரம்னா விசேஷமான சுற்று நவம்னா புதுமை பிரணவம்னா விசேஷமான புதுமை சாதம்னா சாப்பாடு பிரசாதம்னா விசேஷமான சாப்பாடு பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த ஜென்மம் கிடையாது அதுக்காக பிரசாதத்தை மொத்தமாக சாப்பிடக்கூடாது கொஞ்சம்தான் சாப்பிடலாம் சிவன் கோவில் பிரசாதம் ஒரு முறை தான் வாங்கி சாப்பிடணும் அதுவும் கொஞ்சம்தான் வாங்கி சாப்பிடணும் சாப்பிட்டு தூணில் கையை துடைக்கக்கூடாது சாப்பிட்டுட்டு போகணும் செட்டியாருக்கு ராத்திரி அத்தஜாம பிரசாதம் வரும் இன்றைக்கி கிடையாது ஆத்தூரில் மாட்டிக்கிட்டார் படுத்தார் அம்மாம் மீனாட்சி இன்னும் மூக்குத்து திவாரானே ஆகியிருக்கோம் இந்நேரம் பள்ளி அருக்கு சாமி போயிருக்கும் இந்நேரம் தங்கக் கதவை மெல்ல சாத்தினாரும்பாங்க இந்நேரம் ஓதுவாரையா அந்த ஓடத்தில் நின்று சீரார் பவளங்கால் முத்தங்கயிராக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராய அணியா நான் ஊராக தந்தர் முத்தர கோஷமங்கை ஆரா அமுதின் அருள்தால் இணைப்பாடி போராறு வேல் கண்மடவீர் பொன்னூசல் ஆடாமோ என்று அந்த ஊஞ்சல் பாட்டு திருவாசக பாட்ட பாடல் தங்கக் மெல்ல சாத்த அம்மா மீனாட்சி கும்பிட்டு நான் வீட்டுக்கு வருவேன் தாம்பாளம் இருக்கு இவருக்கு பிரசாதம் வர்ற தாம்பாளம் தயாராக கொண்டா தெரியுது கண்ணை தெரியல மீனாட்சி வந்து நிற்கிறா அப்படியே பார்க்கிறார் செடிகரி பெறான் திருமகளாய் கலைவ என்று செங்கோல் ஓச்சி முழுதுலகும் ஜெயன் கொண்டு திரை கொண்டு நந்திகன முனைப்போர் சாய்த்து தொழு கணவர்க்க அணி மணமாளிகை சூட்டி தன் மகுடம் சூட்டி செல்வம் தலை உருதன் அரசளித்த பெண் தலைமேல் வைப்பான் கண்ணீர் கொட்ட அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் தாம்பாளத்தை கையில் கொடுத்தார் வாங்கினார் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தார் மறைஞ்சிட்டார் தேம்பி தேம்பி அழுதார் நான் வந்துட்டேன்னு என்ன தேடி நீ வந்தியா இவ்வளவு தூரம் அம்மா உனக்கு அப்படி மகத்தான சூரியன் சின்னஞ்சிறு தாமரையை மலர்விப்பது போலே பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றார் எவ்வளவு பெரிய சூரியன் இந்த சின்ன தாமரையை மலர்விக்கிறான் அது மாதிரி மகத்தான தாய் எனக்கு சோறு போடணும் எனக்கு பசிக்கும் முன்ன சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தியா அழுதார் தேம்பினார் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வண்டிக்கு வந்தார் சமயக்காரனுக்கும் வண்டி ஓட்டிக்கும் ஆள் கொஞ்சம் கொடுத்தார் அவன் நினைச்சான் யாரோ செட்டியாருக்கு வேண்டியவங்க கொடுத்துருக்காங்க சரிதானே நமக்கு வேண்டியவங்க யாரையா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மீனாட்சிதான் வேண்டியவன் ஞாபகத்தில் வச்சுங்க எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார் செத்தால் வந்துதவுவார் ஒருவர் இல்லை சிறு விறகால் தீமூட்டி செல்லார் அது கூட பெரியவரக வைக்க மாட்டானா சின்ன வரக வச்சி எரிச்சிட்டு போயிடுவானா அப்பர் சாமி பாடுறார் சிறு விறகால் தீமூட்டி செல்லா நிற்பார் சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திருவானைக்காவுடைய செல்வா என்ற நத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டடியேன் என் செய்கேனேன் யாரும் துணை இல்ல என்னைக்கும் பக்கத்தை நிற்கிறவர் பக்கத்துணை இருப்பான் சொக்கலிங்க பெருமான் மீனாட்சியின் சொக்கநாதரும் தான் துணை மற்றதெல்லாம் இல்லை நம்ம வெனைக்கு துணை நமக்கு அவங்க தனி துணை திருவாசகம் திருவண்ணாமலை எவனாவது தூங்கினா தட்டி எழுப்புவாரா தூங்காத தூங்காத யமன் பிடிச்சுக்கிட்டு போயிடுவான் தூங்காதே என்பாரா இரவு முழுக்க அல்லும் பகலும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள் தோறும் வஞ்சகம் மற்றடி வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சலுத்துமே கண்ணீர் கொட்ட மீனாட்சியை நினைச்ச இருந்தார் விடிஞ்சிது வண்டிய மதுரைக்கு விடுண்டார் என்னங்க அவர் ஊருக்கு போக வேண்டாமா இல்லை வேண்டாம் நான் போனால் அவ பின்னால் வந்துடுறா வேண்டாம் மதுரைக்கு வண்டியை விடு வண்டி மதுரைக்கு வந்துடுச்சு ஒரு தூணில் பரிசாராக நான் கட்டி வச்சிருக்கு ஏன்னு கேட்டாரு வெள்ளி தாம்பாளத்தை காண இவன் தான் ராத்திரி எடுத்திருக்கேன் செட்டியார் வண்டிப்பட்டியிலேருந்து வெள்ளி தாம்பாளத்தை எடுத்து வந்து கொடுக்குறாரு என்ன இந்த ஆளுதான் எடுத்திருப்பான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு இருபத்தஞ்சு லட்சம் ஜெலவழித்து திருப்பணி பண்ணின மனுஷன் இவருக்கு எப்படி வெள்ளி தாம்பாளம் போனிச்சு கண்ணீர் கொட்ட கொஞ்சம் கொஞ்சமா இவர் கொஞ்சம் சொல்ல அதுக்கு மேலே சொல்ல முடியலை அருள் நிகழ்ச்சிகளை சொல்ல முடியாது நான் சொல்கிறேன்னா எனக்கு இன்னும் மனசு பக்குவப்படலைன்னு அர்த்தம் பக்குவப்பட்டுட்டா நினச்சி கண்ணீர் வந்துடும் வாய் தழுதழுத்திரும் பேச்சு வராது மீனாட்சி பக்கத்தில் வந்து நின்னாலாம் பேச்சு வருவா ஐயா எய் தப்பு அவளை பார்த்தாச்சுன்னா எல்லாம் அடங்கி போயிடும் ஏக போகமாய் நானுமாய் இருகும் மகை பரமசுக மதன இடைமருதில் ஏகநாயகா லோக நாயகா பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி பாடின மாதிரி ஆயிடும் மதுரைக்கு வந்து பார்க்கிறார் விஷயத்தை சொல்றார் எல்லாருக்கும் புரிஞ்சுது இனிமே நான் மதுரை எல்லையை தாண்ட மாட்டேன் இது சத்தியம் சோதனை சொந்த ஊர் அமராவதி புதூர் பெண்டாற்றி விட்டார் புருஷம் போகணுமா வேண்டாமா ஆனானப்பட்ட வல்லற் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் சின்ன வயசில் கல்யாணம் அக்கா பொண்ணு சாமி இருக்கிற போதே அந்த அம்மா இறைவன் திருவடி அடைஞ்சிருச்சு சாமி என்ன அறிமா பண்ணாரு பெண்டாட்டி இறந்து போயிட்டாலும் தெரிஞ்ச உடனே ஒரு உறவும் கிடையாது முதல் இரவு திருவாசகத்தை படிச்சுட்டு வந்துட்டாரு முழுக்க முழுக்க அந்த அம்மாவுக்கு திருவாசகம் தான் அந்த அம்மா சிவனடி சேர்ந்த உடனே சாமி ஒரு துண்டு போர்த்தி இருப்பார் தலைக்கின் சேர்த்து அந்த துண்டு எடுத்தாராம் எப்பவும் எடுக்க மாட்டார் அந்த உடம்பு பிரணவ தேகம் அதை போர்த்தி இருப்பார் இந்த துண்டை கொண்டே அவளுக்கு போட்டு சமாதி வங்கி அன்ட்டார் எப்படி கடமை கட்டாயம் செய்யணும் பெண்டாட்டி இறந்து போனால் கட்டாயம் செய்யணும் இவர் போகலை அதுவாட்டுக்கு நடக்கட்டும் மீனாட்சி பார்த்துக்குவா இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டார் அவளுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் ஒரு சிவராத்திரி செட்டியார் கோயிலுக்கு வரார் கும்பிட்றார் சாமி திருவீதி உலா வருது இவர் விட்டு வாசப்படியில் நிற்கிறார் இவருக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க பிரசாதத்தை வாங்கினார் இவர் தம்பி வெங்கடாசலன் செட்டியார் கையில் கொடுத்தார் பின்னால் தேவாரம் வருது தேவாரத்தை கேட்டார் தம்பி மேலே சாஞ்சார் முடிஞ்சு வச்சு அமராவதி புதூர் நாகப்ப செட்டியார் இங்கே பண்ணின திருப்பணி அவ்வளவு திருப்பணி மீனாட்சி எதிர்த்தாப்பில் காட்சி கொடுக்குறா வி என் சிதம்பரம் செட்டியார் கமலா தேட்டர் உரிமையாளர் இங்கே இருக்கிறவங்களில் முக்கால்வாசி பேருக்கு தெரியவரே கல்யாண சுந்தரேஸ்வரர் சந்நிதி கட்டினார் அந்த காலத்திலே அது ஒரு பெருமாள் சந்நிதியாக இருந்தது பின்னாலே முஸ்லீம் படையெடுப்புலே பெருமாளை காணும் நிறுத்திடுவேன் அது கதவை தரம் தான் பெருமாளை காணும் அதுக்கப்புறம் அந்த சந்நிதியை இப்போ திருக்கல்யாண மண்டபம் ஆக்கி திருக்கல்யாண சந்நிதியாக மாற்றி இருக்கிறாங்க அதுக்கு சிதம்பரம் செட்டியார் அப்போ செலவழித்தது ஒரு லட்சம் ரூபா சொந்த பணம் கோயில் பணத்தை எடுக்கப்படாதுன்னு அப்போ இருந்த அறநிலையத்துறை அமைச்சர் அருளாளர் ஆரம் வீரப்பன் ஐயா சொல்லிவிட்டாங்க அதனால சொந்த பணத்தை போட்டார் ஒரு லட்ச ரூபா திருப்பணி அப்போ அது ஒரு இருபது வருஷம் இருக்கும் திருப்பணி முடிஞ்சுது கும்பாபிஷேகம் காலம்புற வீட்டில் குளிச்சுக்கிட்டு இருக்கார் கும்பாபிஷேகத்துக்கு வரணும் மலேசியா கோலாலம்பூர்லேருந்து ஃபோன் வருது அவங்க வக்கீல் வெங்கடாச்சலம் என்ற வெங்கா பெரிய வக்கீல் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு அந்த கேஸ் ரொம்ப நாளாக இருந்த கேஸ் இப்போ ஜெயிச்சு போச்சு ஒரு பத்து லட்சம் மலையன் வெள்ளி உங்களுக்கு வரும் அவன் அப்பீல் போட முடியாதுங்கிறாரு பத்து லட்சம் மலையன் வெள்ளி இன்னைக்கு ஒரு வெள்ளி பதினேழு ரூபா அன்னைக்கு பத்து ரூபாயோ ஒம்பது ரூபாயோ இவர் சொல்றார் ஒரு லட்சம் ரூபாய் மீனாட்சிக்கு நான் கொடுத்தேன் மீனாட்சி எனக்கு இத்தனை லட்சம் கொடுத்து மீனாட்சி காரியத்தை நீங்க பார்த்தா உங்க காரியத்தை அவ பார்த்துக்குவான் அதுதான் இந்த மதுரை நான் பல நிகழ்ச்சிகள் சொல்ல போறேன் இன்னைக்கு முழுக்க என்னால முடிக்க முடியாது நேரம் எவ்வளவு வருதோ அது சொல்லப்படும் மீனாட்சி ஒவ்வொரு இடத்திலையும் நிற்கிறார் வழிபடக்கூடிய அத்தனை பேருக்கு மனத்திலே மீனாட்சி இருக்கிறாள் இப்போ நமக்கு முன்னாலே மீனாட்சி அம்மை காட்சி கொடுக்கிறாள் தயவு செய்து இடத்தை விட்டு தங்க சென்ற பின்னால் இந்த தமிழ் ரதம் மீனாட்சியை தொடரும் வால்மீகி ராமாயணத்திலே ஒரு செய்தி ஆஞ்சநேய சுவாமி சீதையை தேடி தெற்கு நோக்கி வருகிறார் அங்கதன் ஆஞ்சநேயன் ஜாம்பவான் எல்லோரும் தெற்கு நோக்கி வருகிறார்கள் ஒன்று சொல்லி விடுகிறான்ற்கே போனால் பார்க்கலாம் கடைசி நம்ம ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலை மகேந்திர பர்வதம் அது வரைக்கும் சொல்லிவிடுறான் அப்போ ஒரு முக்கியமான செய்தி சொல்றான் இந்த பாண்டிய நாட்டுக்கு போனால் அங்கே மதுரைன்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊரு கிட்ட போயிடாதீங்க ஏன் மதுரை கிட்ட போனா அங்கே தமிழ் கேட்கும் தமிழ் கேட்டால் நீங்கள் அங்கே இருந்துருவீங்க அப்புறம் சீதையை தேட மாட்டீங்க அதனால அந்த ஊருக்கு போயிடாதீங்க எங்கே போயிடுச்சு பாருங்க கபாடபுரம் அப்போ பேரு மதுரை தமிழ் கேட்குமா தமிழ் கேட்டால் நீங்கள் உருகி போயிடுவீங்க அப்புறம் உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும் அதனால அங்கே போகாமல் போயிருந்தானா ரா ராமர் கேட்டாரா நீ போயிருக்கியா சுக்கிரீவா உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அதை ஏன் கேட்குறீங்க எங்க அண்ணன் வாலி விரட்டின விரட்டல இந்தியா பூரா சுத்திட்டேன் கடைசியில் இங்கேதான் தப்பிச்சு வந்து ரிஷியமுக பர்வத்தில உட்கார்ந்து இருக்கிறேன் நானும் அந்த ஊர் மதுரை தென்பாண்டி தலைநகர் மதுரை சிவபுரம் போல் கொண்டாடக்கூடிய உத்தரகோசம் சமமானது மதுரை அறுபத்தி நாலு திருவிளையாடல் எம்பெருமான் செய்த திருத்தலம் மதுரை உலகத்தை காப்பாற்றக்கூடிய பராசக்தி தான் ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று எண்ணிய பொழுது தேர்ந்தெடுத்த திருத்தலம் மதுரை எம்பெருமான் சங்க புலவனாக வீட்டிருந்த இடம் மதுரை கொங்குதேர் வாழ்க்கையை அஞ்சரை தும்பி காமம் செப்ப அது கண்டது மொழிமோன் தருமிக்காக ஒரு பாட்டு எழுதி கொடுத்து சங்க இலக்கியத்தில் இடம் பிடித்துக் கொண்டார் சிவபெருமான் சங்க புலவர்கள் வருமானால் சிவபெருமான் முன்னால் வருவாராம் அப்போ எப்படியும் ஒரு தமிழ் ஆசிரியனாக தமிழ் புலவனாக இருக்கணும்னு சொக்கலிங்க பெருமானுக்கு ஆசை சரி திருமுறை ஆசிரியர்கள் இருபத்தேழு பேர் திருமுறை ஆசிரியர்கள்லாம் வர்ற பொழுது முதல்ல யார் வருவா தெரியுமா சொக்கலிங்க பெருமான் இவர் என்ன திருமுறையாக பாடினாரு அதுக்காகவே ஒரு பாட்டு பாடியிருக்கார் இப்படி கேட்பான்னு இதுக்காகவே ஒரு பாட்டுவருமான் உனக்கு ஒரு சீட்டு எழுதி வாங்கிட்டான் யார்கிட்ட போகணும் சேர்நாட்டு ராஜா சேரமான் பெருமாட்ட போ பெருமாட்டு போயிடுச்சு கடிதாசி பாருங்க எல்லா கதையும் அது மாதிரி சிவபெருமான் ஒரு லெட்டரை ஜெலியிட்டார் லெட்டர் எப்படி தெரியுமா முதல்ல மதுரை மதிமலி புரி செய்டக்கூடல் மதுரையில மா வந்து தங்கிட்டு போவானா இப்ப மதுரை மாடி எவ்வளவு உயரமா இருக்கணும் சந்திரன் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போவானா மதி மலி புரிசை மாடக்கூடல் கூட நம்ம ஊரு நான் மாடக் கூடல் ஊப்ப தலை கூடி உள்ள அண்ணம் பயில் பொழில் ஆளவாய் அண்ணன் இங்கே இருந்துதான் அண்ணன் என்ன செய்யும் பாலை எடுத்துக்கிட்டு தண்ணி வெற்றும் மதுரக்காரங்க என்ன செய்வாங்க எல்லாத்திலையும் நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டத விட்டு அதனால தான் அன்னத்தை கொண்டு அங்க வச்சாருமானுக்குள்ளியா இல்ல அப்ப மதுரை அண்ணம் பயில் பொருள் ஆளவாயில் மன்னிய சிவன் நிலைத்து இருக்கக்கூடிய சிவன் யான் முடிதரு மாற்றம் நான் சிவபெருமான் எழுதி கொள்வது போட்டாரா இப்போ டூ அட்ரஸ் டூ அட்ரஸ் யாருக்கு போடணும் பெருமாலுக்கு போறும் பருவக்கோள் மூப்படியன பாவலருக்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிபுரை குழவிய குடை கீழ் சேரலன் காண்க வந்து கேட்கிறவனுக்கு மேகம் மாதிரி வாரிவாரி தரக்கூடியவன் சக்கரவர்த்தி குதிரையில் வரக்கூடியவன் சேரவன் தான்கதிர பெருமையா யானை பெருமையா இவர் குதிரையில் வருவார் ஏன் தெரியுமா கடைசி கைதாசத்துக்கு போற பொழுது சேரமான் பெருமாள் குதிரையில் தான் போனார் அந்த குதிரை சுந்தரமூர்த்தி யானையை சுத்திக்கிட்டு போகுது இப்பவே சொல்றார் பருவ கொன் மூப்படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிப்பு இது டு அட்ரெஸ்ட் நீ செய்தி பண்பால் யாழ் பையில் பானபத்திரன் அழகாக யாழ் வாசிக்கக்கூடிய பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் ஒரு வார்த்தை பொது நீ எனக்கு எ அன்பனோ அதே மாதிரி தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியாது நீங்க ஏமாந்து போயிருவீங்க விபூதியை பார்த்து நான் உண்மையான அன்பனா இல்லையான்னு எனக்கு தெரியும் பகவானுக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அப்படித்தானே ஏமாந்துடுற நாட்டுல கொஞ்சமா ஏமாந்திருக்கான் ரொம்ப நாளா ஏமாந்து இருக்கும் தொடர்கதையா போச்சு காலத்திலேருந்து தெரியும் நமக்கு தெரியும் தன் போல் என்பால் அன்பன் சரி அவருக்கு என்னவனு தன்பால் காண்பது கருதி போன்ற உன்னை பார்த்துட்டு வரலாம்னு வர்றான் புரியுதா அர்த்த காண்பது கருதி போந்தேன் என்ன வார்த்தை வாருங்க தன்னை காண்பது கருதி போந்தனன் சிவபெருமான் எழுதுறாரு நான் என்ன செய்யணும் மான் பொருள் கொடுத்து நிறைய பணத்தை கொடு வச்சு வரவிடுப்பது யார் கேட்க முடியாது வர விட்டு அறிஞர்கள் பூரா மதுரையில தான் இருக்கணும் எந்த ஊருக்கு போனாலும் மதுரைக்கு திரும்பி வந்துடணும் வரவிடுப்பதுவே என்ன வார்த்தை இன்னைக்கு கமர்ஷியல் கரஸ்பாண்டன்ஸ் படிக்கிறானே நம்ம பைய அவனுக்கு இந்த பாட்டை பாடமா வைக்கணும் டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரெஸ் மேட்டர் சல்யூட்டேஷன் அத்தனையும் ஆங்கிலத்தில் சொல்லணுமே ஆங்கிலக்காரனுக்கு ஆங்கிலம் தெரிகிறதுக்கு முன்னாலேயே சிவபெருமான் எழுதின கடிதாசி இது அவ்வளவு அற்புதமாக இருக்குது எழுதி விட்டாரா அதனால இவர் எங்கே சேர்ந்துட்டாரு திருமுறை ஆசிரியர்கள் பட்டியலையும் சேர்ந்துட்டாரு சங்கப்புலவர்கள் பட்டியலில் சேரணுமா அதுக்கு தருமிக்கு ஒரு பாட்டு திருமுறை ஆசிரியர் பட்டியலில் சேரணுமா அதுக்காக சேரமான் பெருமானுக்கு ஒரு சீட்டு கவி அப்போ அந்த தமிழ் மேலே இவருக்கு எவ்வளவு ஆசை தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும் முதலை உண்டபாலனை அழைத்ததும் எலும்பு பெண் உருவாய் கண்டதும் மறைக்கதவினை திறந்ததும் கண்ணி தன் தமிழ் சொலோ மறுபுல சொற்களோ சாற்றி அப்படி இருந்த இடம் இந்த இடம் உடம்புல ஆறு ஆதாரம் வளம் போற பாதைக்கு அரை இன்ச்சு மேலே ஜலம் போற அரை இன்ச்சு கீழே அதுக்கு மூலாதாரம்னு பேரு அந்த புள்ளியில் உள்ள ஒரு சின்ன ஒரு அணு பிரமாணமா இருந்த விந்து அப்பாட்டேந்த அம்மா வயிற்றுல போய் கீழையும் மேலையும் வளர ஆரம்பிச்சுது அதான் மூலாதாரம் இந்த ஜரம் போட பாதைக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி சுவாதிஷ்டானம் கொப்போலுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி மணிபூரகம் இதயத்துக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி அநாகதம் தொண்டைக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி விசுத்தி குங்குமப்பட்டு வைக்கிற நெற்றிக்கு நேரத்து இடைவெளி பார்க்க உணர்வு ஆக்ஞை இதுக்கு பேரு விசுத்தி இந்த இடத்துக்கு பேரு புருவ மத்திய ஸ்தானம் ஆக்ஞை அதுக்கு பேரே இந்த உச்சந்தலையிலே சின்ன குழந்தை பிறந்தா நெழுநெழுன்னு தெரியும் அதுக்கு பேரு பிரமரந்திரம் சகசராரம் அது மேல பன்னெண்டுளம் அதுக்கு பேரு துவாத சாந்தம் மனிதனுக்கு உடம்புல இத்தின புள்ளி நான் ராத்திரி தூங்கினேன் செத்து போயிட்டேன் அப்பதான் ஒன்னும் தெரியாது தூங்குற பொழுது ஆன்மா உள்ள அந்த பன்னெண்டு அங்குலத்துல மேல போய் உட்கார்ந்து இருக்கு அப்பதான் தன்னப்பில் தூங்குவான் ஆன்மா உள்ள இருந்த தன்னப்பு இருக்குமில்ல சாவுங்கிறது பெரிய தூக்கம் தூக்கம் உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையின் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்ன இங்கே நாளைக்கு காலைகளை முடிச்சுக்கிடுவோம் அங்க எப்ப முடிப்போமோ தெரியாது ஆண்டவன் என்ன பண்ண போறானோ தெரியாது இந்த பன்னெண்டங்குலத்துக்கு மேல ஆன்மா போய் உட்கார்ந்து போது அசந்து தூங்குவான் முழு அந்த ஆன்மா இது வழியா உள்ளுக்க இறங்கிருமா உடம்பில் இந்த இடங்கள் முக்கியம் ஒவ்வொரு ஊர் அடையாளம் மூலாதாரம் என்பது திருவாரூர் திருவாரூர் மூலட்டானம் இரண்டாவது என்ன சொன்ன சுவாதிஷ்டானம் அது வந்து திருவானைக்காவல் மூணாவது மணி ஊரகம் கொப்போல் திருவண்ணாமலை அநாகரம் இதயம் ஒரம்ாண்ட நடராஜ தாண்டவன் இந்த இடம் இது சிதம்பரம் இந்த விசுத்தி சொன்ன பாருங்க ருத்ராட்சம் பெற வேண்டிய இடம் விசுத்தி அது வந்து திரு காலத்தி அதுக்கு மேல ஆக்யாஸ்தானம் பூர்வ மத்தி காசி இந்த பிரம் சசராரம் கைலாசம் அந்த பன்னெண்டு அங்கு அதுக்கு மேலே மதுரை வச்சுட்டான் பாருங்க பாருங்க காலத்தொடு கற்பனை கடந்த கருகூலத்து பழம் பாடல் கலைமாற்வர் தேடி வைத்த கடவுள்மணியே உயிரால வாழத் துணர்வு நீர்வாய்ச்சி வளர்ப்பார்க்கு ஒளிபழுத்து அருள் ஒளிபூத்து அருள் பழுத்த மலர் கற்பகமேன் எழுதாச்சொல் மலலை ததும்பு பசுங்குதலை சோலை கிளியே உயிர் துணையாம் தோன்றா துணை கோர் துணையாகி துவாத சாந்தப் பெருவழியில் துவாத சாந்தப் பெருவழியில் துரியங்கடந்த பரணாத மூலத்தளத்து முளைத்து முழு முதலே முத்தம் தருகவேன் முக்கச் சுடற்கு விரும்பிடும் மும்முளையாய் முத்தம் மீனாட்சி பிள்ளை தமிழ் குமரகுருபுர சுவாமிகள் பாடியது துவார சாந்த தலம் எது மதுரை அதனாலதான் மதுரைக்கு மிஞ்சி தலம் கிடையாது அரசாண்ட திருத்தலம் யாரு மூணு பேரு முதல்ல மீனாட்சி அப்புறம் சொக்கலிங்க பெருமான் அப்புறம் முருகப்பெருமான் பழைய காலம் எப்படி தெரியுமா ஆறு மாசம் மீனாட்சிக்கு ஆட்சி ஆறு மாசம் சொக்கலிங்க பெருமானுக்கு ஆட்சி அப்போ திருவிழா மாசி மாதம் இப்ப அதை சித்திரைக்கு மாத்திட்டார் நம்ம திருமல நாயக்கர் அப்ப திருவிழா மாசி மாதம் அப்ப சாமி வந்த தெருவுக்கு என்ன பேரு மாசி வீதி மாசி மாதம் தான் திருவிழா மாசி மாதம் அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் ஆயிட்டா மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆறு மாசம் அவளுக்கு ஆட்சி ஆவணி பிரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை ஆறு மாசம் சிவபெருமானுக்கு ஆட்சி அவருக்கு பட்டாபிஷேகம் அவளுக்கு பட்டாபிஷேகம் கொடுத்தா இப்ப என்ன சித்திர வைகாசி ஆணி ஆடி நாலு மாசம் அவளுக்கு ஆவணி புரட்டாசி மார்கழி தை மாசி பங்குனி எட்டு மாசம் அவருக்கு வச்சுக்கிட்டு நாலு இஸ்டு எட்டு மதுரையில ஆட்சி அப்படித்தார் பெருமானுக்கு என்ன பெயர் சோமசுந்தர கடவுள் அல்ல சோமசுந்தர பாண்டிய மகாராஜா மூன்று சக்தி பீடங்கள் காசி விசாலாட்சி காஞ்சி காமாட்சி எல்லாத்துக்கும் மேலே மதுர மீனாட்சி இந்த மதுர மீனாட்சி தோற்றம் எப்படி தெரியுமா சிவபெருமான் தக்கன் மகளை மணந்து கொண்டார் அவளுக்கு தாட்சாயணின்னு பேரு தக்கன் சிவபெருமான் இல்லாமல் யாகம் செய்ய தொடங்கினான் எங்கே ஹரிதுவாருக்கு பக்கத்தில் ஹரித்துவாருக்கு பக்கத்தில் ஒரு இடம் அங்கே தச்ச யஜ்யம் நடத்தினான் சிவபெருமானை மதிக்காமல் அம்பாள் அங்கே போய் பார்க்கிறார் சிவபெருமான் இல்லாமல் யாகமா உன் யாகம் அழிந்து போகட்டும் அழிந்தது நீ கொடுத்த உடம்பு எனக்கு வேண்டாம் சிவபெருமானை நிந்தித்த தக்கன் கொடுத்த உடம்பு எனக்கு வேண்டாம் உடம்பு பிச்சு அறுபத்தி நாலு இடத்துல வீசிட்டான் அம்பாளுடைய உடம்பு அறுபத்தி நாலு இடத்துல விழுந்தது இதயம் விழுந்த இடம் மதுரை ஹிருதயம் விழுந்த உடனே ஒரு நதி ஓடிட்டு மாலை மாதிரி அந்த நதிக்கு ஹிருதய மாலான்னு பேர் கொடுத்தான் ஓடி முதல் முதல் வைகைக்கு முன்னால் தோன்றியது கிருதயமாலா வைகை பின்னால நீனாட்சி கல்யாணத்துக்கு அப்புறம் கிருதயமாலா மதந்த முனிவர் பார்க்கிறார் அம்பாளுடைய இதயம் விழுந்த இடம் மிகச் சிறப்பான இடம் பக்கத்தில் வந்தார் மேல ஒரு எந்திரத்தை பிரதிஷ்ட பண்ணினார் மேலே வந்தார் அதுக்கு மேல மீனாட்சி திருவுருவத்தை பாரு பொறுமலா இருக்கும் பக்கத்தில் போய் பார்க்கணும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு மொதல் நாள் கிட்ட போய் பார்த்தா இதெல்லாம் பார்க்கலாம் அந்த திருமேனி அப்படி இருக்கும் கையினால் பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிடித்து அந்த மதந்த முனிவரால் உண்டாக்கப்பட்ட மீனாட்சி அவளுக்கு ராஜ மாதங்கி நம்முடைய அம்பாளுடைய ராஜ மாதங்கி திருஞான சம்பந்தருடைய அவதார நோக்கம் இங்கேதான் நிறைவேறிற்று ஞான சம்பந்த பிள்ளையார் இங்கே வருகிறார் மங்கையற்கரசியார் வரவேற்கிறார் பாண்டியனுடைய அந்த நோய் மாற்றப்படுகிறது ஒரே மருந்து மந்திரம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே அதுல ஒரு நயம் உங்களுக்கு தெரியுமா பாண்டியனுடைய நோய் மாறுவதற்கு சமணர்கள் மந்திரம் போட்டார்கள் முடியவில்லை பெருமான் இடுப்பிலிருந்து விபூதிப்பை எடுத்தார் அவன் சொன்னிச்ச விபூதி உலகத்திலேயே ஒரு அது மந்திர நமச்சிவாய்ந்தார் இந்த பாட்டை சொல்லிட்டு பூசிட்டார் அவனுக்கு வெப்பு நோய் மாறிற்று மதுரையில் சமுடர்களுடைய ஆதிக்கம் மாறிற்று மதுரையிலே மங்கை குலச்சிறையார் கூண்பாண்டியன் ஒரு புண்ணியவான் பெருமானுக்கு சந்தன அரைப்பாராம் மூர்த்தி நாயனார்னு பேரு அது எதுக்கு சிவபெருமானுக்கு சந்தன அரைக்க கொடுக்கிறது எதை கொடுக்குறியோ அதுவாக நீ மாறுவாய் மாலை போட்டா வீட்டுல மங்களங்கள் நிகழும் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் வச்சா நமக்கு வயிறார சோடு கிடைக்கும் சிவபெருமானுக்கு சந்தன அரைச்சு கொடுத்தா நமக்கு தியாக மனப்பான்மை உலகத்துக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல சிந்தனை வரும் ஏன் சந்தனை என்ன பண்ணது தன்னை கொடுத்து உலகத்துக்கு மனம் கொடுக்குது அது போகுது அதனால பரவாயில்ல அந்த மனம் சிவபெருமானுக்கு பேர் தெரியுமா சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி மாணிக்கவாசகர் வாக்கு சந்தன சாந்தின் சுந்தரன் சந்தனம் அவருக்கு அந்த சந்தனத்தை அரைச்சு கொடுத்தார் ஒரு ஒரு ராஜா வந்து சேர்ந்தான் கர்நாடக மன்னர் பார்த்தா இவர் சந்தன வராதபடி பண்ணிவிட்டார் எங்கேயும் சந்தனம் வரக்கூடாது கஷ்டப்பட்டார் சந்தனம் கிடைக்கல இன்னைக்கு சந்தனம் கொடுக்க முடியல என் உடம்பே சந்தனம் தானே முழங்கைய வச்சு அரைக்க ஆரம்பிச்சார் ரத்தம் சீழ் நினம் எல்லாம் வர்ற பொழுது பெருமான் சொன்னா நிறுத்தி உனக்கு நாளையிலே சந்தனம் கிடைக்கும் அன்னைக்கு ராத்திரி அந்த கர்நாடக மகாராஜா இறந்து போயிட்டான் மறுநாள் காலையில யானையை விட்டாங்க அந்த காலத்து பழக்கம் யானை யாருக்கு மாலை போடுதோ அந்த ஆளு மகாராஜா இன்னைக்கு அப்படி விட்டு அவன் அவன் யானை போய் கழுத்தை நீட்டிடுவேன் எனக்கு போடு எனக்கு போடுன்னு யானை பயந்து ஓடி போயிரும் இது பழைய காலம் யானை அப்படியே வந்தது கோயில் வாசப்படிகளை மூர்த்தி நாயனார் நிக்கிறார் யானை அவர் கழுத்துல மாடையை போட்டுது எல்லாரும் இவர்தான் ராஜான்னாங்க மூணே மூணு அதை வச்சுதான் ராஜ்யபாரம் பண்ணுவேன் என்ன மணிமகுடம் சூட்ட மாட்டேன் ஜடாமுடி கழுத்துல மாலைகள் போட மாட்டேன் ருத்ராட்சம் நெற்றியில திருநீரு இதான் வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் மடியேன் முருகனுக்கும் ஒரு திர பசுபதிக்கும் அடியேன் எனக்கு அப்படி ஆட்சி பண்ண திருத்தலம் மதுரை அப்பர் சுவாமிகள் கைலாச காட்சி இருந்தார் ஏன் கைலாச காட்சி பார்த்தா கதை முடிஞ்சு வச்ச சார் கடைசி வரைக்கும் வந்து எல்லாம் முடிஞ்சு போய் கதாநாயகன் கதாநாயகி ஒன்னு சேர்ந்து கிளைமேக்ஸ் முடிஞ்சு போயிட்டா படம் முடியணும் போவார் அதான நம்ம வழக்கம் கைலாசத்தை பார்த்த அப்பர் சுவாமி அதுக்கப்புறம் வாழ்ந்தாரே ஏன் அவர் எண்பத்தி ரெண்டு ஆண்டுகள் யாரை நினைத்து கும்பிட்டாரோ அந்த பெருமாளை பார்க்கறதுக்காக அப்புறம் சுவாமி யார பூஜைல சிவலிங்கமா நினைச்சார் துருவையாட்டு பெருமானையா இல்ல கைலாசத்து பெருமானையா இல்லை அப்ப யாரத்தான் பூஜைகளை வழிபடும் மூர்த்தியா நினைச்சார் மதுரை சொக்கலிங்க பெருமான நினைச்சார் அப்படின்னு எங்க சார் சொல்லியிருக்கு வாயானை மனத்தான இங்க வந்து பாடுறார் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூகள ஏற்ற அந்த சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற எந்தாயானை இந்த தாய் இந்த பிறவி அந்த தாய் போன பிறவி இவன் எல்லா பிறவிக்கும் இவன் தான் தாய் தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திருவாலவாய் சிவன் அடியே ஏகாரம் போடுறார் சிவன் அடியே சிந்திக்க பெற்றேன் நானே இத்தின காலமா திருவாலவாய் சிவபெருமானையே அதனாலே அவருக்கு வழிபடு கடவுள் சொக்கலிங்க பெருமான் அப்படின்னு சி கே சுப்பிரமணிய முதலியார் எழுதுகிறார் சிவக்கரிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் எழுதுகிறார் திருநாவுக்கரசு பெருமான் எண்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவர் அவருடைய வழிபடு கடவுள் சொக்கலிங்க பெருமான் என்று சிவக்கவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் எழுதுகிறார் கப்பலோட்டிய தமிழன் வஉசி அவருடைய மைத்துனர் மகன் சிதம்பரம் என்று ஒருவர் வந்து இங்கே உட்கார்ந்திருக்கிறார் ஒரு புண்ணியவான் அவர் அந்த புஸ்தகத்தை எனக்கு இப்போ கொடுத்தார் சிவக்காய் மணி தன்னுடைய சொந்த வரலாறு எழுதிய புஸ்தகம் சொல்லுகிறார் பெரியவரான உரையிலேயே இருக்கிறது அப்பர் சுவாமிகளுடைய வழிபடு கடவுள் சொக்கலிங்க பெருமான் குமரகுருபுர சுவாமி இங்கே வந்து மீனாட்சி அம்மைக்கு பிள்ளைத்தமிழ் பாடுகிறார் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள் அதனால அதுக்கு மேலே போகிறேன் மாணிக்க பெருமான் வாழ்ந்ததெல்லாம் இங்கேதான் இந்த பக்கம் பூரா வந்திருக்கார் பார்த்திருக்கார் பன்சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் அந்த பாட்டில் ஒன்னு சொல்றார் தெரியுமா கண் சுமந்த நெற்றி கடவுள் களி மதுரைங்கிறார் ஒளி மதுரை ராத்திரியின் தூங்கா நகரம் மதுரை அல்லங்காடி நாலங்காடி பகல்ல உள்ள கடைக்கு நாலங்காடி உள்ள கடைக்கு அல்லங்காடி விட்டுட்டு போன ஒருத்தர் சொல்லுவார் எங்க மதுரை மாதிரி உண்டா ராத்திரி ரெண்டு மணிக்கு மேலே மாசு வீதியில் சுட சுட மத்தாப்பூ இட்லி கிடைக்கும்னார் மல்லிகைப்பூ இட்லி மத்தாப்பூ இட்லி அவ்வளவு லேசா இருக்குமா மதுரைக்கு அவ்வளவு சிறப்பு மூணு சிறப்பு இந்த கோயிலுக்கு முக்கியமா சொல்றேன் ஒண்ணு அஞ்சு வாசல் கோயிலுக்கு எத்தனை வாசல் நாலு பக்கம் நாலு வாசல் அம்மன் சன்னதி ஒன்னு அஞ்சு வாசல் அஞ்சு வாசல் அஞ்சு மாதிரி ஆன்மா யார் சாமி வர்றது மட்டும் எந்த வாசல் வழியா தெரியுமா நாலு பெரிய கோபுர வாசல் வழியா வராது ராஜகோபுரன் நாள் இருக்கே அது வழியாக ஆசாமிகள் தான் போகிறோம் சாமி போகாது சாமி அம்மன் ஜனதி வழியாத்தான் வழியில் போவார் திரும்ப அம்மன் ஜனதி வழியாத்தான் உள்ளே வருவார் என் அர்த்தம் அம்பாள் மூலம்தான் ஆண்டவனை அடைய முடியும் அவன் அருளாலே அவன் வணங்கி அவன் அருளுக்கு பராசக்தி மீனாட்சின்னு பேர் அவர் நம்மள்கிட்ட வாரதா இருந்தாலும் மீனாட்சி மூலம்தான் வருவார் நம்ம அவர்கிட்ட போகிறதா இருந்தாலும் மீனாட்சி மூலம்தான் போவோம் அதனால தான் முதல் வழிபாடு மீனாட்சிக்கு எல்லாரும் சொல்கிறான் முதல் வழிபாடு மீனாட்சிக்கு சொக்கலிங்க பெருமானுக்கு அப்புறம் வழிபாடு இந்த மாமியார் வீட்டில் மாப்பிள்ளை போய் உட்கார்ந்தா மரியாதை அப்படித்தான் இருக்குங்கிறேன் அதெல்லாம் நம்மளை கொண்டு ஆண்டவன் மேலே ஏத்துறது அதெல்லாம் கிடையாது அவனுக்கு மாமனாராவது மாப்பிள்ளையாவது எல்லாம் அவன் தானே அவன் எங்கே இல்லை ஆம்னி பர்டன்ட் ஆம்னி பர்சன்ட் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூத்தியாயிருப்பவன் இது ஒரு பெருமை ரெண்டாவது பெருமை கோபுரத்து மேல ஏறி பார்த்தா பன்னெண்டு கோபுரம் தெரியும் பன்னெண்டு திருமுறைகள் மேல கும்பாஷோத்தும் போது எண்ணி பார்க்கணும் அதையெல்லாம் பன்னெண்டு கோபுரம் மேல திருமுறைகள் பனிரெண்டு சிவன் சக்தி ரெண்டு கோபுரம் அம்பாலும் சிவபெருமானும் கும்பிடலாம் இந்த ஊரில் மூணாவது முக்கியமான செய்தி வெளியில் அந்த பாலத்தில் வர்ற பொழுது அஞ்சு கோபுரம் பெருசாக தெரியும் இந்த பன்னெண்டுல அஞ்சு கோபுரம் பெருசாக தெரியும் எந்த பாலத்தில் அந்த விக்டர் ஹியூகோ பாலம் அதுக்கு பேர் மீனாட்சி காலேஜ் இருக்குல்ல அந்த பாலம் வைகை ஆத்து பாலம் வர்ற பொழுது பஸ்ஸில் வர்ற பொழுது அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தா அஞ்சு கோ ஒரு பக்கம் மூணு ஒரு பக்கம் ரெண்டு சிவைய நம இப்படி போனால் நம சிவைய யார் அமைச்சு கொடுத்தா அந்த பெருமான் அமைச்சு கொடுத்தது மதுரையை உண்டாக்கினது யார் தெரியுமா சொக்கலிங்க பெருமான் இப்படி இப்படி செய் நெய்வேலியிலே ஒரு நகரத்தை உண்டாக்க வேண்டுமென்று பெருந்தலைவர் காமராஜர் இடத்திலே போய் சொன்னார்கள் பெருந்தலைவர் செய்யலாம் முன்னிட்டார் வழக்கம் போல் ஆகட்டும் பார்க்கலாம் இன்ஜினியர்களை கூப்பிட்டார் எப்படி அமைக்கிறது இன்ஜினியர் சொன்னார் நாங்கள் நாலு பேரும் சுவிட்சர்லாண்டில் போய் பார்த்துட்டு வரோம் ஆனால் இதை ஒட்டி போய்ட்டு வந்துடலாம்ல அரசாங்க செலவில் நாலு பேரும் போய் பார்த்துட்டு வர்றோம் அதே மாதிரி அமைச்சிருவோம் பெருந்தலைவர் சிரிச்சார் இதுக்கு எதுக்கு சுவிட்சர்லேண்டுக்கு போகிறீங்க நம்ம மதுரைக்கு போங்க ஒரு தரம் பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி ஊர் முடிஞ்சு போச்சு நடுவில் மீனாட்சி கோயில் தாமரப்பு மாதிரி எப்படி கட்டி வச்சிருக்காங்க ஊரை நம்ம தான் பின்னால் வந்து கெடுத்து விட்டோம் அந்த காலத்தில் ஊர் அவ்வளவு சுத்தமாக அழகாக இருந்திருக்கிறது மேலே பார்த்தா அஞ்சு கோபுரம் நம்ம சிவையா சிவையா இந்த ஊர் மேகங்கள் நான்கும் மேலே இருந்து மழை பொழிந்த ஊர் அதற்கு அந்த மேகங்கள் வரமாட்டாமல் சிவபெருமான் தடுத்த ஊர் அவளது பெருமை இங்கே என்ன பேர் பொற்றாமரை இப்போ ஃபுட்பால் அடிக்கிறா போல அந்த இடம் நம்ம எல்லாத்தையும் ஆற்றி விட்டோமில்ல விட்டுருவோமா பொற்றாமரை ஒருத்தர் பாடினார் ஏன் தெரியுமா பொந்தாமரை மீனாட்சி அரசால வர்றாள்னா அவளுக்கு தாமரப்பு எப்படி தாமரைப்பா இருக்கணும் தங்க தாமரை வேணும் அவர் ராஜாத்தி இல்லையா கண்ணாள மதுரை மண்ணால வாரான்னு பொன்னால தாமரைப்பு பூக்குமந்த பொய்கையிலே ஒரு தாலாட்டு மீனாள் மண்ணால வாரான்னு தாமரைப்பு தங்கத்தில பூத்துதான் சங்கப்புலவர் சந்நிதி உள்ள ஒரே திருத்தலம் மதுரை சங்கப்புலவர்கள் நாப்பத்தொன்பது பேர் தலைவர் யாரு சிவபெருமான் புது செய்தி ஒன்னு சொல்றேன் பதினாறு சித்தர்கள் இந்த ஆலயத்தில் அடங்கி இருக்கிறார்கள் பௌர்ணமிக்கு பௌர்ணமி இங்க வந்திருவார் சட்டப்பட மாட்டார் துண்டு கட்டி இருப்பார் பூர சுத்திட்டு போயிடுவார் பெரும்பகுதி நடந்தே போவார் அவர் ஒரு பெரிய சித்தர் கும்பிடுவார் சிவராத்திரி கரெக்டா வந்துடுவார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு முத்தகோபுரத்தை சாமி எழுந்தருந்த அவர் சொல்கிறார் பதினாறு இடங்களில் சித்தர்கள் சமாதியான ஒரே திருத்தலம் மதுரை முக்கியமான சமாதி எங்கே சொக்கலிங்க பெருமான் சந்நிதி அவர் சொல்றார் சொக்கலிங்க பெருமான் சன்னிதி அங்கே போங்க வைப்ரேஷன் இருக்குங்கிறார் நம்ம லோகநாதன் ஒரு செய்தியை சொன்னார் வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் இங்கே வந்தார் வந்தவர் இங்கே ஏதோ ஒரு சந்நிதி ரொம்ப சித்தர் சமாதிங்கிறாங்க அதை நான் பார்க்கணும் எல்லாம் கூட்டிட்டு போய் ஒன்றொன்னா காமிச்சாங்க நம்ம சித்தர் இருக்கார்ல எல்லாம் வல்ல சித்தர் மனக்குறைகள் பூரா மாறும் மனக்குழப்பம் பூரா தீந்து போயிடும் யாரு நம்ம எல்லாம் வல்ல சித்தர் தத்து மூதையில் மூன்று தளல் எழ முத்து மூறல் மிகிழ்த்த நிராமைய சித்தமூர்த்தி தன் தாளினை சேர் அறுபத்து மூவர் பதமலர் போற்றுவாம் அந்த சித்தர் முத்தனே முதல்வா முக்கனா முனிவா மொட்டரா மலர்வரி திரைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவு பார்த்தமக்கு பரகதி கொடு தருள் செய்யும் சித்தனே செல்வத்திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவியவா அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்லாயே திருவாசகம் அந்த சித்தர்த்த கொண்டே காமிச்சங்க இது இல்லை ஒவ்வொரு இடமா காமிச்சாங்க அதுவும் இல்லை அப்புறம் பார்க்கிறார் இங்க இருந்து சந்நிதிக்கு போறதுக்கு வழி இருக்கான் இந்த ஒரு படி ஏறுதுன்னாங்க சண்டீசருக்கு முன்னால ஒரு படி அங்க ஏறி போனார் உள்ள போனார் சொக்கலிங்க பெருமான் போனார் இதுதான் அந்த இடம் ஒரு முக்கியமானது ஒரு பெரிய நந்தி இருக்குதா ஒரு பெரிய நந்தி இருக்கு அந்த நந்தி நம்ம ஆயிரக்கால் மண்டபத்தை தாண்டி உள்ள போற பொழுது நந்தி இருக்கும் அது காதல போய் எல்லாரும் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்லப்படாது உங்களை கும்பிட்டு விழுந்து கேட்டுக்கிறேன் நந்தி காதில் போய் அதை சொன்னால் நடந்துடும் எவனோ ஒருத்தன் சொல்லிவிட்டான் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சிங்கப்பூரில் இதே மாதிரி ஒரு செய்தி சிங்கப்பூரில் ஒருத்தர் சொல்லிவிட்டாரு நந்தி காதில் போய் சொன்னால் நடக்கும்னு எல்லாம் சிங்கப்பூரில் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கோயில் அர்ச்சகர் பார்த்தாரு இதை கட்டுப்படுத்த முடியலை நந்தி காதலில் போய் சொல்கிற பொழுது சும்மா சொல்லப்படாது ஆளுக்கு ஒரு வெள்ளி வச்சு சொல்லணும்னாரு நந்தி முகத்தில் பூரா இதுக்காக வேண்டி வெண்ணை அப்பிவிட்டாரு ஒட்டணும் இல்லை காசு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வெள்ளி ஒரு வெள்ளி இன்னைக்கு நாற்பது ரூபாயா கூட நாற்பது ரூபாய் தாண்டிடுச்சு ஒரு வெள்ளி இன்னைக்கு நாற்பத்தாறு ரூபாயை நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வெள்ளியை வச்சு சித்தர் அங்கே போய் காயில் சொல்லிட்டு வரேன் கெட்டிக்கார ஐ அர்ச்சகர் மாமா சும்மா சொல்லிட்டு போகிறதுக்கு ரெண்டு காசை வச்சு சொல்லிட்டு போ அதெல்லாம் செய்யக்கூடாது நீங்க இங்கிருந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அந்த இடம் ஒரு சித்தர் சமாதி ரொம்ப முக்கியம் மீனாட்சி அம்மன் கோயில் கொடிமரம் இருக்கா கீழே திருமண நாயக்கர் படுத்திருப்பார் பார்த்துருக்கீங்களா அந்த இடம் பிரார்த்தனை பண்ணக்கூடிய இடம் அதான் அங்க பண்ற பிரார்த்தனை பலிக்கும் அது ஒரு சித்தர் சமாதி இன்னும் அந்த பக்கம் போங்க மீனாட்சி சன்னிதியில் சித்தி விநாயகர் அதுவும் தாண்டி போனா அந்த மூலையிலே ஒரு காசி விஸ்வநாதர் படியேறி மேலே போகணும் அது ஒரு சித்தர் சமாதி அவர் பதினாறு எனக்கு தெரியல இன்னொன்னு சொன்னார் மறந்துடப்படாது சொக்கலிங்க பெருமான் சந்நிதியிலே பிரகாரம் வரணும் பெரிய பிரகாரம் ரொம்ப பேர் வரதில்லை குறுக்கில் ஓடி போயிடுறோம் பெரிய பிரகாரம் வரணும் அங்க நிறைய சிவலிங்கம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சிவலிங்கம் கிழக்கு நோக்கியும் ஒரு சிவலிங்கம் தெற்கு நோக்கியும் இருக்கும் குருநாதர் சிஷ்ய பிள்ளையும் சமாதியான இடம் சித்தர்கள் அது தாண்டி இந்த மூலை நம்ம சங்கப்புலவர்கள் சந்நிதி கிட்ட அந்த மூலையில் ஒரு அம்பாள் விக்கிரகம் ரொம்ப அழகா இருக்கும் ஆதிபராசக்தி அது ஒரு சித்தர் சமாதிங்கிறார் மதுர கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு இந்த சித்தர்கள் எழுவார்கள் இரவு எட்டு மணிக்கு இந்த சித்தர்களை கும்பிட்டா அவளது புண்ணியங்கிறார் நம்ம இங்கே தான் இருக்கிறோம் நமக்கு ஒன்றுன்னு தெரியலை தாமரப்பூவுக்கு கீழே பத்து தவளை கிடக்கு தாமரப்பூ தெரியலை எங்கே இருந்தோ வந்த வண்டு தாமரப்பூ தேனை சாப்பிட்டு போயிடுச்சு புரியுதா நம்ம தான் அந்த தவளை எங்கே இருந்தோ வர்றாரு பாருங்க வெளிநாட்டுக்காரரு இதை தெரிஞ்சுக்க அவர் அந்த வண்டு ஒரு முக்கியமான செய்தி இரண்டாவது முக்கியமான செய்தி இப்ப சொல்றேன் மதுரையில இருந்து சுக்கலிங்க பெருமான் சந்நிதியில இருந்து எட்டு திக்குலையும் எட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது எட்டு திக்கிலையும் எட்டு கோயில் எல்லாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கிழக்கில போனா கிழக்கு இந்த பக்கம் தானோ இப்படித்தானே கிழக்கில போனா அளவாக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது செட்டி நாட்டு ஊர் ஆபரண நல்லூர்னு அங்கே ஒரு மீனாட்சி கோயில் அப்படியே அப்படி சுற்றுங்க தென்கிழக்கு நம்ம அனுப்பநடிகெல்லாம் போகிறோம்ல தெப்பகுலமெல்லாம் இருக்குல்ல அக்னி மூலை அது முத்தீஸ்வரர் கோயில் சரிதானா அங்கேருந்து இப்படி வாங்க தெற்கு தென் திருவாலபாய சுவாமி கோயில் தெற்கு மாசி வீதியில் அங்கேருந்து தென் மேற்கு மூளை திருமங்கலம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அங்கிருந்து மேற்கு சேடப்பட்டி வட்டம் கோத்தம்பட்டி உத்தபுரம்னு ஒன்று ரொம்ப பேருக்கு தெரியாது மீனாட்சி கோயில் வடமேற்குக்கு வாங்க துவரிமான் மீனாட்சி கோயில் இருக்கு கண்ணன் ஐயா திருப்பணி இப்போ பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணார் துவரிமான் அங்கிருந்து வந்தால் வடக்கு பக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பாளையம் வட்டம் டி கூடலூர்னு ஒரு ஊர் இருக்கு நான் போய் பார்த்ததில்லை ஒருத்தர் சொல்லி எழுதிக்கிட்டேன் போய் பார்க்கணும் அது ஒரு சிவன் கோயில் வடகிழக்கு மூளைக்கு வந்துட்டா ஆதிசக்கநாதர் கோயில் ஆதிசக்கநாதர் கோயில் ஆக எட்டு திக்கிலையும் எட்டு சிவன் கோயில்கள் இருக்கக்கூடிய திருத்தலம் மதுரை முக்கியமான செய்தி அடுத்தாப்புல மதுரை கோயிலை பொறுத்த மட்டும் சிற்ப கருவூலம் இது மிஞ்சு எதுவும் கிடையாது ஒரு தூண் நம்மளால பண்ண முடியாது பெரிய தூணை நிறுத்தி இருக்கிறானே கற்பனை பண்ணுங்க நம்மளால தூக்கி வைக்க முடியல மண்டபங்களில் ரொம்ப சிறப்பானது கம்பத்தடி மண்டபம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் கோயிலூர் மடத்தின் சார்பில் கட்டின மண்டபம் இந்த கம்பத்தடி மண்டபம் இங்க இருக்கு தெரியா சுக்கலிங்க பெருமான் சந்நிதியில எதிர்த்தாப்பில் இருக்கு பண்ண முடியலை வர்றவன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு அழகா இருக்கு கம்பத்தடி மண்டபம் ஒவ்வொரு சிற்பமும் பேசும் மதுரையே உள்ள போனீங்கன்னா திருமண கோலம் மறக்கப்படாது ஒரு கல்லு மூணு தெரியுது நல்ல கருப்பு சொக்கலிங்க பெருமான் படிச்சு சிவப்பு ஒரு கல்லு இந்த கல் எப்படி கண்டுபிடிச்சான் சொக்கலிங்க பெருமான் தூக்கி கொடுத்திருப்பார் வேற மனுஷனா பண்ண முடியும் அந்த ஒரு கல்லு அசந்து போறான் வெளிநாட்டுக்காரன் இந்த முகத்தை பாத்தீங்களா மீனாட்சிக்கு வெக்கங்கள் சிரிப்பு சுக்கலிங்க பெருமானுக்கு பெருமிதம் கலந்த சிரிப்பு திருவானுக்கு சந்தோஷ சிரிப்பு ஆமா தங்கச்சி கல்யாணம் ஆயிப்போச்சுல என்ன சார் அந்த சிற்பி விளையாடி இருக்கிறாங்க எதிர்த்தாப்புல பாருங்க நீங்க பேய பார்த்திருக்கிறீங்களா இது என்ன எப்படி கேட்டா என்ன பண்றது ஒரு ஆட்ட கேட்டேன் நீங்க பேய பார்த்திருக்கிறீங்களான்னு பார்த்ததாவது பதினஞ்சு வருஷமா அது கூட குடும்ப நடத்தர் அவரு கவலை அவருக்கு பார்க்கலியா இந்த உள்ள போய் பாருங்க எங்க ஊர்த்துவ தாண்டவன் நடராஜா ஒரு கால மேல தூக்கி ஆறாரு பாருங்க கீழே காரைக்கால் அம்மையார் பக்தி அந்த பேய் வடிவம் பார்க்கலாம் கொங்கை திறங்கி நரம்பு எழுந்து அப்படியே எலும்போடு நின்று முகத்துல பேரின்பம் தெரியும் இங்க ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க வெண்ணக்காளிக்கு வெண்ணை எடுத்து வேகமா அடிச்சுட்டு போயிடுவோம் வெண்ணக்காளிக்கு பக்கத்திலே ஊர்த்துவடாண்டவன் நடராஜா என்ன சிற்பங்கள் யாரு சிற்பி எத்தனையோ பேரு அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் உள்ள போறோம் நம்ம கால்வாரி ஆடிய நடராஜா அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க பாண்டிய ராஜா எல்லாத்தையும் கத்துக்கிட்டானா நடனத்தை மட்டும் கத்துக்கலையா வெளிநாட்டாண்டு வந்த ஒருத்தர் சோழ ராஜாவுக்கு நடனம் தெரியும் தெரியாது அப்படியா நான் அதையும் கத்துக்கிறேன் இவ்வளவு கால ஆண்டவன் ஆடுறாரு நம்ம ஆடக்கூடாதுன்னு இருந்தேன் நடனத்தை கத்துக்கிட்டா ராஜசேகர பாண்டியன் நடனம் ஆடுற பொழுதுதான் தெரியுது உடம்பெல்லாம் பலிக்கும் சிவபெருமானே நடராஜாட்ட போய் நிக்கிறான் காலகாலமா ஆடிக்கிட்டு இருக்கீங்க ஐயா உனக்கு கால் வலிக்காதா நம்ம ஒரு நாளாவது கவலைப்பட்டு இருக்கோமா அதுதான் அவனுக்கு நமக்கு வித்தியாசம் காலங்காலமா ஆடுறீங்க பகவானை உனக்கு கால் வலிக்காதா கொஞ்சம் ஓய்வெடுத்து மாத்தி ஆடப்படாதா மாத்தி ஆடலன்னா உடவாள உருவி வெட்டிக்கிடுவேன் வெட்டிடுவான் பெருமான் அவசரமா காலை மாத்தி ஆடினாரான் பின்னாலே வந்த ஒருத்தர் சொன்னார் அதெல்லாம் கதை அப்படி இல்லை சிவபெருமான் ஆடினாரு இந்த பெரிய புராணத்தில் சேர்க்கலார் பாடினாருல பாட்டு அதை கேட்ட உடனே மயங்கி போனாரு எந்த ஊன்றது எந்த காலை புரியாம மாட்டி இது சேர்க்கலாருக்கு பெருமை யாருக்கு பெருமை ஆமா சேக்கிலார் பாட்டு அறந்தரும் அறந்தரும்னம் செய்து நிற்பதேன் அருகிற்போம் சிறந்தனல் தமிழில் பாடும் சேர்க்கிட பாட்டில் தன்னை மறந்ததால் காலை மாற்றி வைத்தாடுகின்றான் மறந்து அவருக்கு அமரதி சேர்க்கிட்பாட்டு அப்படி இருக்கான் இன்னொன்று சொல்லவ கால் மாறுதல்னா என்ன அர்த்தம் கால்னா காற்றுன்னு அர்த்தம் இந்த மூச்சு காற்று இழுக்கிற பாருங்க மாத்தி மாத்தி இந்த மூச்சு காற்றை இழுத்தா ஒழுங்குபடுத்தி பிராணாயாமம்னு அர்த்தம் இடது வலது மூக்க மூடிக்கிட்டு இடது மூக்கு வழியா இழுக்கிறது உள்ள கும்பலம் பண்றது அப்புறம் இடது மூக்க மூடிக்கிட்டு வலது மூக்கு வழியா விட்டுறது அடுத்தாப்புல இந்த வழியா இது கும்பகம் பண்றது வலது மூக்க மூடி இடது மூக்கு வழியா இதுக்கு பேரு பிராணாயாமம் எளிமையான பிராணாயாமம் இப்படி பண்ணினா என்ன ஆகும் உறுப்பு சிவக்கும் உரோமங் கருக்கும் புறப்பட்டு போகான் பொரிசடையோனே உடம்புக்குள்ள உயிர் இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் கால் மாறியது அப்படின்னா என்ன அர்த்தம் கால்னா காற்று இந்த மூச்சு காற்ற மாத்தி மாத்தி பிராணாயாமம் பண்ணு பண்ணினால் இது எங்க நடக்கும் இதயம் சுத்தப்படும் மன்று என்ன இதயம் தாங்க மன்றுங்களை தார்மையுணருள்ளோடும் சென்றுலே அமுதம் உற்றும் திருவருள் போற்றி ஏற்று குன்றுலே இருந்து காட்சி கொடுத்தருள் கோலம் போற்றி மன்றுளே மாறியாடும் மறைச்சிலம்படிகள் போற்றி கால் மாறி ஆடியதுக்கு அப்படி ஒரு வியாக்கியானம் உண்டு உள்ள போய் பார்க்கிறான் மூலமூர்த்தி சொக்கலிங்க பெருமான் கும்பாபிஷேக நேரத்திலே பெருமானை தூக்கி வைக்க முடியுமா முடியாது முளைத்த மூர்த்தி தோண்டிக்கிட்டே போனா கீழே போய்கிட்டே இருக்காரு பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா புண்ணியவான் சொன்னார் சொக்கலிங்க பெருமானை வச்சு பத்து லட்சம் வருஷத்துக்கு மேல ஆச்சு தெளிவா தெரியாது அதுக்கு மேல யாரு வச்சா தெரியாது இருக்கிறார் தோண்ட தோண்ட கீழே போய்கிட்டே இருக்கு முறைத்தானே மூவருக்கும் முன்னே தோன்றி எல்லாருக்கும் முன்னே தோன்ற முளைத்த பெருமான் சொக்கலிங்க பெருமான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது முஸ்லிம் பெருமக்கள் படையெடுப்பு பதினாலாம் நூற்றாண்டு திருமல் நாயக்கருக்கெல்லாம் ரொம்ப முன்னால மாலிகாஃபோர்னு ஒருத்தேன் அல்லாவுதீன் கில்ஜியின் பறை தளபதி மூணு சத்தியம் பண்ணிட்டு வந்தான் மதுரைக்குள்ள கொள்ளையடிச்சு திருப்பரங்குன்றத்தில் உள்ள சிற்பங்களை உடைக்கிறேன் ரெண்டு மதுரை மீனாட்சி மங்கோடுக்குள்ள புகுந்து சுக்கலிங்க பெருமனுடைய சிவலிங்கத்தை சொல்லக்கூடாது உடைக்கிறேன் வேற என்ன பண்றது அவன் சொன்னான் கண்ணந நகர் கோயிலுக்குள்ள போயி தங்கம் இருக்கும் வெள்ளி இருக்கும் வைரம் இருக்கும் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ஒட்டி திருப்பரங்குன்ற கொள்ளையடிச்சான் பின்பக்கம் இருக்கு பாருங்க தென்பரங்குன்றம் வெள்ளி மயில் வெள்ள மயிலெல்லாம் இப்ப தெரியுது சிற்பங்கள் பார்த்தா பாதி பாதியா இருக்கு நடராஜாவெல்லாம் பாதி பாதியா இருக்கு உழைச்சிட்டு போயிட்டான் நேரம் மீனாட்சி கோயிலுக்கு வந்தான் சொக்கலிங்க பெருமான் முளைத்த மூர்த்தி அற்புதமான மூர்த்தி இந்த அடி வாங்கினாடு பாருங்க அந்த வடு மேல இருக்கும் அர்ச்சகர்கள்ட்ட கேளுங்க அந்த வடு மேல இருக்கும் அப்படி மூர்த்தி அற்புதமான மூர்த்தி அர்ச்சகர்கள் பார்த்தார்கள் இவன் கட்டாயம் ஏதாச்சும் சின்ன பண்ணப்படுத்திப்படுவான் என்ன செய்யறது சிவபெருமானுக்கு மாலை போட்டார்கள் விளக்கு ஏற்றி வைத்தார்கள் தூபம் வைத்தார்கள் முன்னால ஒரு சிவரை எழுப்பிவிட்டான் போட்டாச்சு வெளியில ஒரு டூப்ளிகேட் சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சுட்டான் அதுக்கு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க வந்தவன் பார்த்தான் இதாண்டா சொர்க்கலிங்க பெருமான்னு ஆகுட வேற சிவலிங்க வேற உடைச்சுட்டான் யாரே மன்னிச்சு புரியுறதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்ட சிவலிங்கம் அப்படி சொல்லுவான் ஓடச் தனித்தனியா முடிஞ்சு போச்சு அர்ச்சகர்கள் பேசவே இல்லை கிளம்பி நேர கள்ளல போனான் இறந்த தங்கம் வயிற அவளதையும் கொள்ள அடிச்சான் இந்த மதுரைக்கு வர்றாரு பாருங்க தங்க குதிரை வாகனத்துல அவர் ரொம்ப அழகா இருப்பார் அவரஞ்சு தங்கம் பல பலன் இருக்கும் திருமேனி அந்த தீர்த்தத்தை வச்சு அபிஷேகம் பண்ணனா பல பலன் இருப்பார் வேற தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணனா பல பளப்பு இருக்காது இதுக்காக அழகர் பரப்பா அந்த தீர்த்தம் பின்னால வரும் அந்த தீர்த்தம் தான் அவருக்கு அபிஷேகம் எந்த தீர்த்தம் அழகர் கோயில்ல மேலிருந்து வருது பாருங்க நூபரகங்கை அதுக்கு என்ன பேரு நூபரகங்க ஒரு பொண்ணு அழகா இருக்கு பக்கத்தில் கூப்பிட்டு வச்சிருச்சு 15 வருஷம் இருபது வருஷம் முடிஞ்சு போச்சு அந்த புள்ள பெரிய பொண்ணு ஆயிடுச்சு இந்த விக்கிரகத்தை விடாம அணைச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்கு இந்த விக்கிரகத்து மேலே அவளது காதல் அவளது ஆசை ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருபது அப்புறம் படையெடுப்பல் நான் முடிஞ்சு இந்துக்கள் தலையெடுத்து குமார கம்பன்னர் வந்து அழகர் கோயிலில் போய் பார்த்து உற்சவ விக்கிரகத்தை காண முன்னு தெரிஞ்சு தேடி வண்டியூருக்கு போய் துளுக்கப் பொண்ணு வீட்டில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்கிருந்து கொண்டுகிட்டு வந்துட்டாங்க கொண்டுகிட்டு வந்தா நம்ம கோயில்ல உள்ள அர்ச்சக பெருமக்கள் துலுக்க நாச்சியார் வீட்டில் இருந்ததுனால சாமியை உள்ள வைக்கக்கூடாது வெளியில வைன்ட்டான் எல்லாரும் சொல்லி விட்டான் அழகர் துலுக்க நாச்சியார்ட்ட போயிட்டு வந்ததுனால வீட்டுக்காரம்மா கோவிச்சுக்கிட்டு வெளியே காட்டி பிடிச்சிருந்தேன் நம்ம பண்ண தப்புக்கள் அங்கு கொஞ்ச காலத்துக்கு அந்த பொண்ணு வச்சிருந்தது லுகாச்சியார் கோயில் அங்கே இருக்கு இப்பவும் மதுரை கோயில் நாப்பத்தெட்டு வருஷம் முடிஞ்சு வச்சான் மெதுவா எல்லா பயமும் தீர்ந்த உடனே சுபத்தை உடைச்சு உள்ள போய் பார்த்தால் ஏத்தின தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு போட்ட மாலை இருக்கு அதுதான் சொக்கலிங்க பெருமான் சந்நிதி உள்ள போற பொழுது இவ்வளவு ஞாபகத்துக்கு வரணும் இந்த ஊர் கதைகள்லாம் பேசப்படாது நாலு பாட்டு நல்ல பாட்டு சொல்லுங்க கண்ணீர் ஒரு சொட்டாவது வரணும் இல்லைன்னா நம்ம பூஜை வீணா போயிடும் மீனாட்சி போகல முழுக்க சொக்கலிங்க பெருமானத்தை சுத்திக்கிட்டே இருக்கிறேன் ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ள போய் பார்க்கணும் குறவன் குரத்தி பிட்சாரனர் தூண்கள் வரிசை ரதி மன்மதன் சிற்பங்கள் கொட்டப்பட்டிருக்கின்றன வடக்காடி வீதிகளே இசை தூண்கள் சரிகம பதனி நம்ம ஆளு கல்ல வச்சு அடிக்க ஆரம்பிச்சேன் உடைஞ்சு போகும்னு இப்போ பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கு மீனாட்சிக்கு பக்கத்தில் போறேன் ரெண்டு நிகழ்ச்சிகள் அவளை பத்தி அவ ரெண்டு தர வந்து பார்த்துட்டு போயிட்டான்ல எங்க பேச வைக்கிறது பூரா அவ சக்தி இல்லைன்னா பேச முடியாது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் மீனாட்சி நான் மதுரைக்கு முதல் முறை வந்த பொழுது ஒரு சொந்த அனுபவம் மதுரை சௌராஷ்டிரா கல்லூரியிலே எனக்கு வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வேலைக்கு சேர்றேன் பன்னெண்டாம் தேதி காலையில் இங்கே வந்துட்டேன் பன்னெண்டாம் தேதி திங்கக்கிழமை கல்லூரிக்கு போனேன் ஐயா நீங்கள் பதினாலாம் தேதி ஜாயின் பண்ணலாம்ட்டாங்க எனக்கு மதுரையில் யாரையும் தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் யாரு மீனாட்சி தான் மறுநாள் காலையில திருச்செந்தூர் போயிட்டு திரும்பினேன் பன்னெண்டாம் தேதி சும்மா தானே இருக்கான் பன்னெண்டாம் தேதி திருச்செந்தூருக்கு போ திருச்செந்தூர்ல கும்பிட்டு திரும்பி வந்தேன் தேதி காலையில மீனாட்சிக்கு முன்னால போய் அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு நிக்கிறேன் அப்பவெல்லாம் இவ்வளவு கூட்டம் கிடையாது இப்ப எங்க பார்த்தாலும் தலையா தெரியுது போய் நிக்கிறேன் மீனாட்சிக்கு அற்புதமான அலங்காரம் காலையில் பார்த்து கும்பிட்டு பின்னாலே நவாவோம் மீனாட்சி அற்புதமா இருக்கும் லலிதா சகசரண மாதிரி ஒரு மந்திரத்தை பார்க்க முடியாது நினப்பில் வச்சு அற்புதமா பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப ஒரு சபை இருந்தது காலையில் முழுக்க பாராயணம் நிக்கிறேன் நிக்கிறேன் ஒன்னும் புரியல ரொம்ப நேரம் நான் தான் முன்னாள் சீக்கிரம் வந்துட்டேன்ல அப்படியே நின்று கும்பிட்டுக்கிட்டே நிக்கிறேன் எல்லாம் முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்மா தாயே இன்னைக்கு நிக்க வச்சு லலிதா சர பத்ரிநாத்துக்கு போனோம் இந்த கூட வந்தவர் ஒருத்தர் மகாலிங்கம் உட்கார்ந்து இருக்கார் ஸ்ரீகாந்தன் எங்கேயாவது உட்கார்ந்து பத்ரிநாத்துக்கு போனோம் இப்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால எங்களுக்கு ஒரு டிக்கெட்டு வாங்கிட்டு வாங்கிட்டோம் எங்களை நிறுத்தி விட்டா எல்லாரையும் சாயந்தரம் தென்னிந்தியோ என்னமோ தெரியல அஞ்சரை ஆறு மணி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் உள்ள போங்க நாங்க ஒரு இருபத்தஞ்சு பேரு இருபத்தஞ்சு பேர் பத்ரிநாத்ல உள்ள போன உடனே சாத்தி விட்டாங்க உள்ள விட்டு ஒன்னும் புரியல உட்கார உட்கார்ந்தா விஷ்ணு சரசர்நாமட்டி சரசர்நாமி கொடுத்த கொடை அன்னைக்கு கேட்ட அந்த லலிதா சரசரநாமம் இன்னைக்கு வரைக்கு புகழோடையும் பெருமை உடையும் சோறு போட்டுக்கிட்டே இருக்கு ஊரு ஊரா போறோம்னா இது மீனாட்சி போட்ட பிச்சை சத்தியமான வார்த்தை இது மீனாட்சி போட்ட பிக்ச மனசுல நினைச்ச போதும் வந்து பக்கத்தில் நிற்பா நீண்ட தீட்சிதர் மகான் நீலகண்ட தீட்சதர் மீனாட்சியினுடைய பரம பக்தர் வடமொழி நிறைய படித்த புண்ணியவான் திருமலை நாயக்கருடைய பிரதான மந்திரி திருமலை நாயக்கர் புதுமண்டபம் கற்றார் புதுமண்டபம் வேலை மேற்பார்வை நீலகண்ட தீட்சதர் அமைச்சர் சிற்பிடி வந்தார் நீலரண்ட தீட்சிதர் காலில் விழுந்தார் ஒரு தப்பு நடந்து போச்சு என்ன தப்பு பட்டத்து ராணியினுடைய சிலை வலது காலில் ஒரு செல்லு பேர் போச்சு அந்த இடம் கருப்பா தெரியுது சில வெள்ளையா தெரியுது வலது காலில் தொடையில ஒரு சின்ன மச்சம் மாதிரி தெரியுது இவர் போய் பார்க்கிறார் இவருக்கு அடுத்தாப்புல உள்ள மந்திரியும் கூட போறார் நீலகண்ட கிருதர் பார்க்கிறார் அப்படியா இனிமே ஒன்னும் பண்ண வராது சரி இது மீனாட்சி திருவுள்ளம் மகாராணிக்கு வலது தொடையில் மச்சம் இருக்கும் போலும் என்ன தப்பு ஏற்பாடு பண்ணி இருக்க ஒரு வேலை அப்படி போல இருக்கு இந்த பின்னால் பாருங்க மந்திரி நம்பர் கேட்டுக்கிட்டான் அப்படியே திருமண நாயக்கர்கிட்ட போன மாத்திக்க அப்பவே இந்த ஆளுக இந்த வேலை ஆரம்பிச்சுட்டாங்க வேற என்ன செய்யறது என்ன சொன்னா மகாராணிக்கு வலது தொடகிலே மற்ற இருக்கு போதுமா பத்தெட்டோபம் வருது தீட்சிதர் தப்பு பண்ணிவிட்டார் அவர் மீனாட்சி சந்நிதியில மீனாட்சியை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறாரு ரெண்டு காவக்காரனும் போய் கையை பிடிச்சு இழுத்தான் இழுத்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு நம்மளை பார்த்த ஒண்ண ஓடுற பய கைய பிடிச்சு இழுக்கிறான் பதவி போச்சு பாருங்க ஞானத்துல பாக்கிறாரு ராஜா நம்மள சந்தேகப்பட்டுட்டான் அம்மா மீனாட்சி அங்கிருந்து ஏழுகளை தீபாராதனை சூடான் தொட்டு கும்பிடணும் எடுத்து ரெண்டு கண்ணையும் வச்சு அமைக்கிட்டார் ரெண்டு கண்ணும் போச்சு மகாராஜா ஓடி வந்து காலில் விழுந்தான் என்ன பண்ணிட்டீங்க நீ சந்தேகப்பட்ட நீ கொடுக்க வேண்டிய தண்டனையை நானே கொடுத்துட்டேன் இப்ப சந்தோஷம் தானே உனக்கு நான் என்ன சொன்னாலும் ஒழுங்க அப்படித்தான் எனக்கு தண்டனை நான் கொடுத்துக்கிட்டேன் ரெண்டு கண்ணும் போச்சு கண்ணீர் விட்டார் ஏன் மீனாட்சியை பார்க்க முடியாது ரெண்டு கண்ணும் போச்சு அம்மா உன் அழக பார்க்க முடியாது நான் எப்ப பார்க்க போறேன் ரெண்டு கண்ணும் போச்சு கண்ணீர் விட்டார் ராஜாவுக்கு இந்த தப்புனால உடம்புல வெப்பு நோய் வந்து விட்டது அப்பவெல்லாம் தண்டனை உடனே கிடைக்கும் இப்பதான் அடுத்த ஆட்சி வந்தா கிடைக்கும் இல்லாட்டி வராது நம்ம காலங்கள் அப்படி மாறி போச்சு என்ன பண்றது உடனே தண்டனை அவ்வளவுதான் அவனுக்கு உடம்பு வெப்பு நோய் கஷ்டப்பட்டான் இவர் சொன்னார் வெப்பு நோய் சாமிக்கு தெப்பத்தில உற்சவத்துக்கு ஏற்பாடு பண்ண வண்டியூர் தெப்ப குளத்தை கோபுரத்தங்க வண்டியூர்ல தெப்ப குளத்தை கட்டினா சாமிக்கு என்னைக்கு தெப்பம் வைக்கலாம் உனக்கு பிறந்த எது தைப்பூசம் அன்னைக்கு தெப்பத்துக்கு ஏற்பாடு பண்ண யாருடைய பிறந்த திருமக நாயக்க மன்னன் சாதாரண பட்டம் இல்ல குமரகுருபுர சுவாமிகள் பாடுற பொழுது மீனாட்சி வந்து அவங்களுக்கு மாலையை தூக்கி குமரகுருபுரருக்கு போடுற பொழுது அவன் மடியில் உட்கார்ந்த பொழுது மீனாட்சி தெரியாமலேயே அந்த பொண்ணை பார்த்த புண்ணியவான் மீனாட்சியின் பரம பக்தன் சும்மா கிடையாது ராத்திரி இங்க வந்து அந்த பார்க்காம போறது கிடையாது அரண்மனைக்கும் கோயிலுக்கு சுரங்கப்பாக வச்சிருந்தான் பொ போட்டு பாரு பழைய காலத்து சுரங்கப்பாத மகாலட்சுமிக்கு பக்கத்தில் இருக்கு தெப்பத்துக்கு ஏற்பாடு பண்ண தைப்பூச தெப்பத்தில் சாமி கொண்டாந்து வச்ச உடனே இவனுக்கு வெப்பு நோய் மாறிற்று நீலகண்ட தீட்சிதற்கு கண்ணு கிடைக்கல கோயிலுக்கு வர்றார் ஆடி வீதியை சுத்திரார் ஆடி வீதி சுத்தனா அவளது புண்ணியமா சயின்ஸ் சொல்லுது நல்ல காற்று கிடைக்கும் சொல்லுது ஆடி வீதியை சுத்தனா அம்பாளுடைய கருணை கிடைக்கும் ஆடி மாசம் அவளுக்கு ஆடி மாசம் அம்பாளுக்கு மார்கழி மாசம் சிவபெருமானுக்கு உகந்தது புரட்டாசி மாதம் திருமாலுக்கு உகந்தது புரட்டாசி மார்கழி ஆடி மூணு மாத்தைகளையும் கல்யாணம் பண்ண மாட்டான் மூணு மாத்தையும் கடவுளுக்கு ஒதுக்கி விட்டான் கல்யாணம் காட்சி பண்ணு கல்யாணத்துக்கு போனேன் கோயிலுக்கு வரல பண்ணல மூணு மாசமும் கடவுளுக்கு முடிஞ்சது ஆடி மாசம் ஆடி வீதி சுத்தி வர்றார் அம்மா ஆனந்தசாகர ஸ்தவம் ஒரு நூல் பாடுறார் கண்ணு தெரியாத பாடிக்கிட்டே வந்தார் மீனாட்சி உன் திருவடி இப்படி இருக்கும் அப்படின்னு பாடிவிட்டாரா கண்ணீர் கொட்டுது திருவடியை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சே பார்க்க முடியலையே தாயே அப்படின்னு கண்ணு திறந்தாரு பாருங்க பார்வை வந்துருச்சு மகான் நீலகண்ட தீட்சதர் நினைத்த மாத்திரத்தில் அருள் தரக்கூடியவள் மீனாட்சி அம்மை இப்ப கும்பாபிஷேகம் ரெண்டு தேதி வைத்தார்கள் அறங்காவலர்கள் ஒரு தேதி சொன்னார்கள் மற்றவர்கள் ஒரு தேதி சொன்னார்கள் ரெண்டு தேதியில் எப்போ கும்பாபிஷேகம் வைக்கிறது மீனாட்சிக்கு முன்னாலே சீட்டெழுதி போடுவோம் அறங்காவலர்கள் எல்லாம் சேர்ந்து சீட்டெழுதி போட்டாங்க ரெண்டு தேதியும் அறங்காவலர் தலைவர் கருமுத்து கண்ணன் அவர்கள் ஒரு பொண்ணு ஓரத்தில் நிற்குது இந்த பொண்ணை கூப்பிட்டு சீட்டை எடுத்தாயி சீட்டை எடுத்தாங்க அறங்காவலர்கள் சொன்ன தேதி வந்துருச்சு கும்பாபிஷேகத்தில் அந்த பொண்ணு அப்படி ஒரு பார்வை பார்க்குது ஓடி போயிடுச்சு என் பேரு காமாட்சியா இருக்கப்படாது பார்வதியா இருக்கப்படாது அரங்காவலர் குழு தலைவர் கண்ணன் சொல்றார் இந்த காலத்தில் மீனாட்சி இப்படி காட்சி கொடுத்தா குமரூரபுர சுவாமிக்கு அப்படி காட்சி கொடுக்காம இருந்திருப்பாளா சத்தியம் மேல தங்க கோபுரண்டு சொலிங்க பெருமான் தங்க ஸ்தூவி மீனாட்சியினுடைய தங்க ஸ்தூமி அந்த காலத்திலே ஒரு ஸ்தூவியில மேல மட்டும் தான் தங்கம் எல்லாம் தங்கம் இவங்க என்ன பண்ணாங்க கும்பாபிஷேக நேரத்தில் கீழையும் தங்கம் முழுக்க வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க கீழே முழுக்க தங்கத்தினால தகடு போட்டாங்க அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு கும்பாபிஷேகத்துக்கு எட்டு நாள் என்னமோ தான் இருக்கு வந்து பாக்குற பொது எப்படி இருக்கு இந்த பழைய தங்கம் இருக்கு பாருங்க அது என் புதுசா வச்ச தங்கம் பொன்னத்துக்கு இருக்கு இப்ப என்ன வித்தியாசம் புரியுது இல்ல அந்த தங்கம் மேல இருக்குது பழைய தங்கம் கருத்து போச்சு கீழே இருக்கிற தங்கம் பழிச்சுன்னு இருக்கு அப்படி பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு என்ன செய்யறது மேல இருக்கதையும் மாத்தணும்னா மாத்தையாது எப்படியாவது கும்பாபிஷகத்துக்கு சாயந்தரம் தங்க வேலை பார்க்கிற ஆசாரி நாம் பண்ணி தரேன்னார் எடுத்தார் பிரிச்சார் ஒரு நாளையில பிரிச்சார் அடுத்த ரெண்டு நாளையில அழகா பண்ணிட்டு போயிட்டார் அவர் யார் என்னன்னு தெரியாது நம்ம இப்ப இந்த கும்பாபிஷேகம் யோசிச்சு பாருங்க நீங்க நினைச்சீங்கன்னா மகாலட்சுமி மாதிரி பக்கத்தில் நிற்கிற மதுர மீனாட்சி சம்பந்தர் தீவில்லிபுத்தூர்ல இருந்து இங்க வர்றார் சின்ன பிள்ளை அஞ்சு வயசு பிள்ள மீனாட்சியனும் சொக்கநாதரையும் பார்த்தார் அவங்க அப்பாட்ட சொன்னார் நான் இனிமே ஊருக்கு வர்ற இது எனக்கு ஊர் மதுர்தான் எனக்கு ஊர் சொன்னு சொன்னதும் வேற எதுவும் எனக்கு வேண்டாம் மற்ற ஊர்களை விட சிறப்பான திருத்தலம் மதுரை பரிபாடல் ஒரு பாட்டு தெரியுமா உங்களுக்கு பரிபாடல் இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முந்தின நூல் ஒரு பெரிய தராசில உலகத்தை எல்லாம் வச்சாங்களா மதுரை மட்டும் ஒரு தராசில வச்சாங்களா ஒரு தட்டில எந்த எந்தட்டு உட்கார்ந்து தெரியுமா மதுரத்தட்டு உட்கார்ந்துதான் என்ன புரியுது தான் வாட வாடா தகைமைத்தே தென்னவன் நான் கூட நகர் இன்னொன்னு தெரியுமா உலகத்தில் வாழ்றவங்க யார் வாழ்றவங்க தெரியுமா காஞ்சிபுரத்தில் வாழ்றவங்க வாழ்றவங்கல்ல சென்னையில வாழ்றவங்க வாழ்றவங்கல்ல திருவாரூர்ல வாழ்றவங்க வாழ்றவங்கல்ல எந்த ஊரில் வாழ்ந்தா வாழ்பவர்கள் திருப்புரங்குன்றையும் மதுரையிலேயும் வாழ்பவர்கள் தான் வாழ்பவர்கள் பாட்டு பாட்டு சொல்லவா ஈவாறை கொண்டாடி ஏற்பாறை பார்த்து உவக்கும் யாரெல்லாம் கொடுக்கறானோ அவனை கொண்டாடுவாங்களாம் வாங்கிறானோ அவனுக்கு சந்தோஷமா இன்னும் கொடுப்பாங்களாம் இந்த ஊருக்காரங்குன்றம் மகாலிங்கத்துக்கு சந்தோஷமா இருக்கு செவ்வையல் பரங்குன்றம் வாழ்வாடே வாழ்வார் எனப்படுவார் இந்த ரெண்டு ஊர்லையும் வாழ்வாரே வாழ்வார் எனப்படுவார் மற்ற ஊரில் சொர்க்கத்துக்கு போக முடியாது முப்பத்தி வருஷத்துக்கு முன்னாலே பாடப்பட்ட பாட்டு ஒரு புலவர் போய் மீனாட்சியை பார்க்கிறார் அம்மா என்ன வேடிக்கையா இருக்கு கிளி கையிலே பழம் இருக்கும் பழம் கையில் கிளி இருக்குமா கிளி கையில பழம் இருக்கும் பழத்துக்கு கையே கிடையாது கிளி எப்படி இருக்கும் தாயே நீ பண்ற வேடிக்கை புரியல இல்ல கிளி கையில் பழம் இருக்கும் மீனாட்சி யாரு சொக்கலிங்க பெருமானுடைய தவத்தின் கனி தவத்தின் கனி பழம் அது கையில கிளி இருக்கு மீனாட்சி யாரு பழம் பாட்டு பாருங்கள் வாழ்ின் இங்கே அழி ஒன்று கடம்பவனத்தில் அற்புதமாம் கடம்பவனம் எது நம்ம மதுரை களி ஒன்று கூத்தன் கருத்தொன்று காதல் கனி மீனாட்சி யாரு சொக்கலிங்க பெருமானுடைய காதல் கனி அப்படியா காதலிச்சாரு ஆமா எவ்வளவு பாடுபட்டார் தெரியுமா இவளை கல்யாணம் பண்ணிக்க ஜாம வச்சிருந்தவர் எடுத்து மணிமோட வச்சுக்கிட்டார்பன்ற மாலையை தூக்கி எரிஞ்சு விட்டு உடம்பெல்லாம் மணமகனா வந்தா எண்ணத்துக்காக பாம்பை எல்லாம் தூக்கி போட்டு விட்டு மாணிக்க மாலையை போட்டுக்கிட்டாரா அவருக்குரிய விடை கொடியை தூக்கி போட்டுவிட்டு கயல் கொடி எடுத்தாராம் எதுக்கு மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கதிர்மகுடன் தரித்து நருங்குன்றைய வேப்பந்தொடை முடித்து விடனாக கதனகற்றி மாணிக்க சொட்பு ஏந்தி விடை நிறுத்தி கையலெடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்து உலகம் முழுதான் துந்தரனை வணக்கம் செய்வாம் திருவளையாடற் புராணம் திருவளையாடல் புராணம் மாதிரி ஒரு புராணம் பார்க்க முடியாது பாரதிதாசன் கடவுளை பற்றி பாடமாட்டார்வுளை யாராவது பேசினா திட்டுவார் சுருக்கமாக சொல்ல போன கருப்பு சட்டக்காரர் பகுத்தறிவுக்காரர் சுயமரியாதக்காரர் அவர் மன்னர் மன்னன் அவர் பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க சுந்தர சண்முகனார் சுந்தர சண்முகனார் என் பிள்ளைக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்க சுந்தர சண்முகனார் கேட்டார் தமிழ்லாம் எதில் ஆரம்பிக்க திருவிளையாடல் புராணத்தில் ஆரம்பிங்க ஐயோ என்னைய ஆச்சரியமாக இருக்கு திருக்குறள்னு சொல்லு சிலப்பதிகாரம்னு சொல்லு தொல்காப்பியம்னு சொல்லு அதை வச்சு தான் ரொம்ப பேர் இன்னைக்கு பொழைச்சிக்கிட்டு இருக்கான் ஏதாச்சும் ஒன்று சொல்லு அதையெல்லாம் விட்டு விட்டு திருவிளையாறல் புராணம்னா இல்லை நமக்கு கடவுள்தான் சம்பந்தம் இல்லையே தவிர தமிழ் சம்பந்தம் உண்டு திருவிளையாடல் பிராணத்திலே உள்ள தமிழ் வேற எங்கேயும் கிடையாது என் பொருளைக்கு திருவிளையாடல் பிராணம் சொல்லி கொடுன்னாராம் பாரதிதாசன் அப்ப திருவளையாடல் தமிழ் எப்படி இருக்கணும் இப்ப நான் சொன்ன பாட்டெல்லாம் திருவளையாடல் புராணத்திலே உள்ள தமிழ் பாட்டுகள் கனி ஒன்று கூத்தன் கருத்தொன்று காதல் கனி இதுதான் கிளி ஒன்று கை கொண்டு கங்குள் பகல் நின்று காக்கின்றதே அடுத்த விஷயம் இந்த கோயில்ல வந்து மந்திரமாவது நீர் பாடுற பொழுது திருஞான சம்பந்தர் ஒரு வரி சொல்றார் பராவணமாவது நீரு பராவணம் என்ன அர்த்தம் உரியது திருநீரு பராசக்திக்கு திருநீரா குங்குமமா ஆரம்ப காலத்தில் திருநீர் தான் குங்குமம் பின்னால வந்தது உங்க தேவாரத்தில் எங்கயாவது குங்குமம் வந்திருக்கா திருநீர் தான் ஆரம்பத்தில் வண்ணம் திருநீரு அம்பிகைக்கு உரியது தெரியுமா மங்களமாவது நீர் திருநீரை பூசியாச்சுன்னா அந்த பொண்ணு சுமங்கிலி இன்னும் புரியலையே செட்டி நாட்டில் பையன் கல்யாணத்துக்கு அவங்க பாட்டி வந்து நிற்பா பாட்டியினுடைய கணவர் பாட்டனார் இறந்து போயிட்டார் அப்ப பாட்டி உங்க பாஷையில் சொல்லப்போனா விதவை அவ வந்து இந்த பிள்ளைக்கு விபூதி பூசலாமா பூசக்கூடாது அவ சகுனத்துக்கே வரப்படாது அப்படின்னு நினைச்ச காலம் செட்டி நாட்டில் என்ன தெரியுமா செய்வாங்க அந்த பாட்டி விபூதி எழுதி பூசிக்கிட்டு இந்த பையனுக்கும் பூசிக்கிட்டுருவா பூதியை எப்ப பூசிட்டாலோ அப்ப அது மங்களம் அதனாலதான் பராவணமாவது நீரு உயிரெழுத்து எத்தனை வம்பா இருக்க பன்னெண்டு எழுத்து உயிரெழுத்து பன்னெண்டு எழுத்து ஏழு நெடில் அஞ்சு குரில் அடில் அஇ அஞ்சும் குரில் இந்த ஏழு அஞ்சும் பன்னெண்டு இருக்கு பாருங்க இது உயிரெழுத்து தேவாரம் மொத்த ஏழு திருமுறை சரிதானா சம்பந்த சுவாமி முதல் மூணு திருமுறை அப்பர் சுவாமி அடுத்த மூணு திருமுறை சுந்தரமூர்த்தி ஒரு திருமுறை ஏழு திருமுறை நெடில் அதுக்கப்புறம் எட்டு திருவிசைப்பாது எட்டு திருவாசகம் திருக்கோவையார் ஒன்பது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பத்து திருமந்திரம் பதினொன்று பல பெருமக்கள் பாடிய பதினோராம் திருமுறை பனிரெண்டு சேக்கிளார் பெரிய புராணம் இருப்பது திருமுறை உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு திருமுறைகள் பனிரெண்டு இந்த திருமுறைகள் பனிரெண்டில் மிக முக்கியமான பாடல்கள் அதிகமாக உள்ள ஒரு தளம் திரு அளவாய் பதினாலு கேத்திரம் பாண்டி பதினாலு பாடல் பெற்றது முதல் திருத்தலம் மதுரை கூட புனல்வாயில் திருப்பணவாசல் குற்றாலம் ஆப்பனூர் நம்ம திரு ஆப்பனூர் ஏடகம் திருவேடகம் நெல்வேலி திருநெல்வேலி ராமேசம் ராமேஸ்வரம் ஆடானை திருவாடானை தென் பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் சுளியல் திருச்சு தென் திருப்பத்தூர் காணை காணையா காளையார் கோயில் வன்கொடுங்குன்றம் பிரான்மலை பூவனம் திருப்பூவனம் மொத்தம் பதினாலு கேத்திரம் முதல் கேத்திரம் மதுரையில் மங்கையசி வளவர் கோன் பாவை வரிவலை கைமடமாணி பங்கையற் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தொடும் பொங்கலல் ஒருவன் நாயகன் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே சம்பந்த சுவாமி வாக்கு மீனாட்சி சொல் சொக்கலிங்க பெருமான் பொருள் சொல்லும் பொருளும் மாது நீ உண்மை என்று நின்று அறற்றும் இணைந்திருப்பது போல சுக்கலிங்க பெருமானும் மீனாட்சியும் முக்கியமான செய்தி ரெண்டு சொல்லிட்டு முடிக்கணும் காலையில் திருவனந்தல் மீனாட்சி சன்னிதியில் காலையில் திருவனந்தல் அம்பாள் பக்கத்தில் போய் பார்த்தா மகா சோடசியா முகத்தை பார்க்கணும் விழா பூஜை அதுக்கப்புறம் பாலை பாலைன்னு தெரியுமா சின்ன குழந்தை காலசந்தி ஏழரை எட்டரை மணிக்கு அப்ப பார்த்தா புவனை புவனை யாரு உலகமெல்லாம் இன்றவள் திரிகால சந்தி அதுக்கப்புறம் நடக்குது கோயில் பத்தரை பதினொன்றரை விட்டு கௌரி உச்சிக்காலம் சாமலை இந்த பீடத்துக்கு என்ன பேரு சாமலா பேரு சியாமலா பீட ஸ்ரீ மீனாம்பிகே சியாமலை எப்ப உச்சி காலத்தில் சாயரிட்சையில் பஞ்சதசி பஞ்சபானங்களோட இருப்பவள் அர்த்த ஜாமத்தில மாதங்கி சரஸ்வதி வெண்துகில் வெள்ளமால ராத்திரி பார்க்குறீங்கல்ல அதுக்கப்புறம் பள்ளி அறை சோடசி மொத்தம் எத்தனை ஆச்சு பாருங்க திருவனந்தல் விழா பூஜை காலசந்தி திரிகால சந்தி குச்சிக்காலம் சாயரட்சை அர்த்த ஜாமம் பள்ளியறை எட்டு அமைப்புகள் அவளுக்கு பிரசன்ன ஸ்ரீபுரம் மதுரை எட்டு அமைப்புகளோடு இருக்கக்கூடியவள் மீனாட்சி அம்மையின் அவளுடைய புகழுக்கு எல்ல கிடையாது மீனாட்சியை பற்றி கொஞ்சம் நாம் சிந்தித்தோம் பராசக்தியாக இருக்கக்கூடிய அன்னை சொக்கலிங்க பெருமானோடு இருப்பதை இந்த நாட்டிலே உள்ள மக்கள் அத்தனை பேரும் வீட்டிலே தங்கள் குடும்பத்திலே மீனாட்சியை உறுதியாக இணைத்துக் கொண்டார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா நம்ம வீட்டில் தாளாட்டு பாடுற பொழுது சொக்கலிங்க பெருமானையும் மீனாட்சியையும் வைத்துக் கொண்டு பாடுவார்கள் ஒரு பாடல் அற்புதமான பாடல் நிறைய தேவார பாட்டுகள் ஒரு பாடல் அந்த மீனாட்சியினுடைய சிறப்பை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பாடல் அந்த பாட்டிலே நம்முடைய பெருமக்கள் அந்த மீனாட்சி அம்மையை குழந்தையாக பார்க்கிறார்கள் சொக்கலிங்கம்னு சொன்னா என்ன கிடைக்கும்னு ஒரு பாட்டு இருக்கு சொக்கன் என்று ஒரு கால் ஓதில் துயர் கெடும் பகையும் ஆளும் ஒரு சொன்னா சொக்கன்று ஒரு கால் ஓதில் தொலைவிழா செல்வம் உண்டாம் சொக்கன் என்று ஒரு கால் ஓதில் சுருதி சொல் யாண்டும் செல்லும் சொக்கன் என்று ஒரு கால் ஓதில் சொர்க்கமும் எளிதாம் என்றே இப்ப தாலாட்டு பாட்டில மீனாட்சி மதுரைக்கு தெக்கே மலை பெய்யாக்கானலே மலை பெய்யாது இடம் தரிசா கடந்த நிலம் தங்க கலப்ப கொண்டு சாயங்காலம் ஏற்பூட்டி பொண்ணுங் கலப்ப கொண்டு புலோடை ஏற்பூட்டி வெள்ளி கலப்பை கொண்டு விடிகாலம் ஏற்பூட்டி அள்ளி விதை பாவி அழகர் தீர்த்தம் வந்து இது எப்படி இருக்கு விதை அழகர்மலை தீர்த்தம் வந்து இளைய தீர்த்தம் வந்து கொட்டி விதை பாவி மீனாட்சி அம்மன் கோபுரத்து தீர்த்தம் வந்து எதுக்கு விவசாயத்துக்கு யாரு விவசாயம் பண்றா சொக்கலிங்க பெருமானை மீனாட்சியும் கட்டு கலங்கானும் கதிர் உலக்கு நெல் காணும் விட்டு பொ தூத்த மெத்த கலங்காணும் அடிச்சு பொலி தூத்த அதிகக் கலங்காணும் மாடு கட்டிப் போரடித்தால் சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென் மதுரையின் சரஞ்சரமாய் நெல் விளையும் மீனாட்சி அம்மை சந்நிதி போய்ப் போரேறும் வரி வரியாய் நெல் விளையும் மீனாட்சி அம்மை மண்டபம் போய் போரேறும் கொத்து கொத்தா நெல் விளையும் மீனாட்சி அம்மை கோபுரம் போல் போரே போரேறும் வங்காள பற்றி வயலிறங்கி மேயுதுன்னு இந்த ஒரு பற்றி இல்லையா வங்காளத்து பற்றியாம் சிங்கார வில்லெடுத்து சொக்கர் தெரிவிக்க வின்னு போகையில் வேறில்லா கொடிபுடுங்கி மீனா தூருல்லா கூட கூடையான் கூட பின்னீன் கூடையிலே காயெடுத்து குடலையிலே சோறு எடுத்தேன் சோறு கொண்டு போக இல்லை அவருக்கு சோறு கொண்டுகிட்டு போனாலாம் சொர்ண கிளி போல மீனா சோறு கொண்டு போக இலேன் நேரம் மிக ஆட்சி தின்னு சாமி நெல்லால் எரிஞ்சாராம் நேரம் மிக ஆட்சி சாமி நெல்லால் எரிஞ்சாராம் கல்லோ கிடக்குதுன்னு சாமி கடும் கோபமானாராம் சுழண்டு விழுந்தாளாம் மீனா சொக்கட்டான் மெத்தையிலேன் தூக்கி பிடித்தாராம் சொக்கர் தோளோடு அணைத்தாராம் இப்ப புரிய எதுக்கு விழுந்த தூக்கி பிடித்தாராம் சொக்கர் தோளோடு அணைத்தாராம் மயங்கி விழுந்தாளாம் மீனா மல்லிகைப்பூ மெத்தையிலேன் வாரி பிடித்தாராம் சொக்கர் மார்கோடு அணைத்தாராம் அழுத குரல் கேட்டு அழகருமை ஓடி வந்து தங்கச்சி அழுத குரல் கேட்டு அழகருமே ஓடி வந்து சீறு கொடுத்தாராம் தங்கச்சி மீனாளுக்கு சீமையிலே உள்ள மட்டும் மானாமதுரை விட்டார் மதுரையிலே பாதி விட்டார் தல்லாகுளமும் விட்டார் தழுகையிலே பாதி விட்டார் பிரசாத்த கூட பாதி மீனாட்சி இவன் அழமாட்டாளே என் அர்த்தம் நம்ம வீட்டு சண்டையை பூரா அங்கே ஏற்றிவிடுறது அதான் மீனாட்சி அழுறாளோ அப்படின்னு இவர் தள்ளாக உலமும் விட்டார் சலுகையிலே பாதி விட்டார் மானா மதுரை விட்டார் மதுரையிலே பாதி விட்டார் ஓரக்கிணரை விட்டார் உண்டியலில் பாதி விட்டார் உண்டியல் போதில்ல பாதி மீனாட்சிக்கு பாதி எனக்கு தங்க குடம் கொடுத்து சரவண பொய்கை விட்டு அழுது புரண்டாளாம் என்ன புரியுது இந்த மக்கள் மீனாட்சியோடையும் சொக்கநாதரோடையும் எப்படி இணைஞ்சிட்டாங்க எங்க வீட்டு கதை என் பொண்டாட்டி கதை எங்க அப்பா அம்மா கதை எல்லாத்தையும் அவ மேல ஏத்தி பாதி விட்டு எல்லாம் விட்டதுக்குழகிட்ட சாமி வர்ற பொழுது அங்கிருந்து எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆளால சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் கல்யாண சுந்தரம் கடம்பவன சுந்தரம் மாணிக்க சுந்தரம் மரகத சுந்தரம் அவ்வளவு கூட்டம் போய் தேர்தல் திருவாலவாயின்னு கேட்டால் அறம் கிடைக்கும் திருவாலவாயின்னு நினைச்சால் பொருள் கிடைக்கும் திருவாலவாயில் வந்து சிவபெருமானை பார்த்தால் இன்பம் கிடைக்கும் திருவாலவாயில் வசித்தால் வீடு கிடைக்கும் அவன் சொல்றான் மதுரையிலேயே வீடு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறான் திருவாலவாய் என்று அறம் பெறுவர் செல்வம் ஓங்கும் திருவால வாயென்று நினைத்தவரே பொருள் அடைவர் தேவதேவை திருவால வாயிடத்து கண்டவரே இன்பர் அளம் சேர்வர் என்றும் திருவால வாயிடத்து வசித்தவரே வீட்டு நெறி சேர்வரன்றே நிறைய சொல்லியாச்சு இன்னும் இருக்கு பக்கம் பக்கமா இருக்கு நான் தள்ளிட்டேன் பத்து நாள் இந்த உரை இதிலே பல பெருமக்கள் நமக்கு உதவியாய் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றி அதுக்கப்புறம் மூணு நிமிஷம் இந்த பேச்சு அதோடு நிறைவு செய்யப் போகிறோம் நிறைய கூட்டம் அங்கே வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாருடைய பாதத்தில் உள்ள மண்ணும் என் தலையில் வந்து சேரட்டும் அதுதான் ஒரே பிரார்த்தனை மீனாட்சி கோவிலுக்குள்ள வந்து நல்ல வார்த்தை கேட்கணும்னா ரொம்ப நாள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இவ்வளவு கூட்டம் அவள் பெருமை இது பூரா ஒளிப்பதிவாகிறது ஒரு இன்னும் நாளையில ஒளிப்பதிவு உங்களுக்கு வரும் அதுக்கு யார் யாருக்கு தயவு செய்து அவர்கள் அந்த எண் கொடுத்தால் உங்களுடைய போன் நம்பர் ால் அது தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த பேச்சு முழுக்க உங்களுக்கு கிடைக்கும் பத்து நாள் பத்து ஊர் சுத்தி இருக்கான் அவர் நன்றிக்கு அடுத்து முடிவு சபையின் சார்பாக நடைபெறும் அருணகிரிநாதர் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரும் துணையாக இருந்த அறங்காவலர் மரியாதைக்குரிய திரு கரிமுத்து கண்ணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களது கரவொளி அவருக்கு கேட்க வேண்டும் ஆண்டவனுக்கும் பணிபுரியும் அடியவர்கள் ஆண்டவனுக்கும் மேலானவர்கள் அந்த எண்ணத்திலே அந்த அடியார்களுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருக்கல்யாண மண்டபத்தையே திறந்து விட்டிருக்கும் பெருமனது படைத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஒதுக்கி தந்த இணை ஆணையர் மதிப்புக்குரிய ஜெயராமன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி கூறுவதற்கு முன்பாக தேவஸ்தான ஊழியர்கள் அனைவருக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மரியாதைக்குரிய கிருபா சங்கர் அவர்களின் சகோதரர் லோகநாதன் அவர்கள் தற்பொழுது ஐயாவுக்கு பொன்னாடை பொருத்த விரும்புகிறார் நம்ம அனைவரின் சார்பிலுமே பொன்னாடியை பொறுத்துகிறார்கள் திருப்புகன் சபையின் சார்பிலே அந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது வணக்கத்துக்குரிய பேராசிரியர் அவர்களுக்கு என்ற பெயருக்கு ஒரு விளக்கம் வேண்டாமா சொக்கனையே சொக்க வைக்கும் மீனாட்சி சுந்தரம் ஈசனே சிவகாமி நேசனே எமையாளும் தில்லை நடராஜனே என்ற தில்லையிலே தொடங்கி ஆய சொல்லின் கொண்டு ஆலவாயின் அண்ணலை தீயதீர எண்ணுவார்கள் சிந்தையாளரே என மதுரையிலே இன்று கொண்டு வந்து நம்மை சிறப்பாக சேர்த்திருக்கிறார்கள் பத்து வாரங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய இடத்தை பத்தே நாட்களில் சுற்றி காட்டி நமக்கு அந்த இடங்களை பற்றிய செய்திகளை உணர்த்தி இருக்கிறார்கள் ஒரு பக்கம் பத்தே நாட்களை பார்த்து வந்ததில் இருந்தாலும் இந்த ாக மீண்டும் ஓராண்டு காத்திருக்க வேண்டுமே என்ற வருத்தமும் நமக்குள் இருக்கிறது அடுத்தபடியாக இந்த அரங்கம் மட்டுமல்லாமல் ஆடியும் மட்டுமல்லாமல் இந்த கோபுரத்தில் ஒலி எங்கெல்லாம் கேட்குமோ அங்கெல்லாம் ஐயாவின் குரல் அவர்கள் மிக குரல் மிக சிறப்பாக ஒலிக்க செய்து நம்மை சிறப்புப்படுத்தி இருக்கும் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நம் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பொன்னாடையை தலைவர் அவர்கள் தொழிலாளருக்கு போராட்ட போடுவது முறை என்ற முறையிலே பொறுத்தவரை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் உலகில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பேராசிரியர் கொள்ளை ஒழிக்க செய்ய பதிவு செய்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய திரு நாகசுப்பிரமணியன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கும் தோன்றா துணையாக உதவி செய்திருக்கும் அத்துணை நன்னஞ்சங்களுக்கும் இப்பொழுது திடீர் என்று மேடையிலே தோன்றி ஒருவர் நன்கொடை கொடுத்து சென்றார் இதுபோல் தனது பெயர் வேலையே தெரியக்கூடாது ஆனாலும் திருப்புகர் சபைக்கு செய்ய வேண்டும் என்ற முறையிலே உதவி செய்திருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் நெஞ்சார் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லந்தோறும் பெரிய புராணம் சென்று உறுதுணையாக இருக்கும் மகாலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு திருவாதிரை என்றும் வீடுகளை திருவாசகம் மூலிக்க செய்யும் மரியாதைக்குரிய ராமானுஜம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதியாக அலைகடல் போல திரண்டு வந்து ஆன்ம ஆன்மநேயத்தை அருளை பெருகிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா அன்பர்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் திருப்புகழ் சபை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்க இத்தனை வருஷம் ஆச்சு தொண்ணூற்றி மூணு ஆகிவிட்டது இவ்வளவு திரளான மக்கள் இன்றைக்கு வந்து கேட்பதை பார்க்கிற பொழுது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இருந்து இங்கே மகாபாரதமும் இராமாயணமும் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அந்த புண்ணியவான் காலத்தில் நிறைய செயல்கள் நடந்தன உங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் நம்முடைய அறங்காவலர் பெருமக்கள் நம்முடைய கண்ணன் ஐயா அவர்கள் நம்முடைய இணையானையர் ஜெயராமன் அவர்கள் அவர்களுடைய உதவியினாலும் இந்த பணிகள் வளர வேண்டும் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு மீனாட்சியின் திருவடிகளை வணங்கி வேண்டுகிறோம் இப்போ நிறைவுரை நிறைய பேர் நிறைவுரை மற்ற கோயில்களுக்கு இல்லாத பெருமை மதுரைக்கு உண்டு அது என்ன நாலு பக்கம் தமிழ் நடுவிலே கோயில் இந்த ஆடி வீதியை சுற்றி வாங்க ஒரு பக்கம் திருப்புகழ் சபை அதுக்கப்புறம் வந்தால் சைவ சித்தாந்த சபை அதுக்கப்புறம் வந்தால் தெய்வநெறி கழகம் அதுக்கப்புறம் வந்தால் திருமுறை மன்றம் எல்லாம் அப்படியே வரிசைக்கு இந்த பக்கம் வந்தால் திருவள்ளுவர் கழகம் இந்த பக்கம் வந்தால் அருட்பா சைவ சித்தாந்தம் சன்மார்க சபை அந்த மாதிரி எல்லாம் சுத்தி மீனாட்சி தங்கரத்தில் வர்ற எல்லா சபைகளையும் சொக்கலிங்க பெருமான் தோன்ற தோன்றும் துணையாய் இருப்பவன் சொக்கலிங்க பெருமானை பற்றி ஒரு சிறிய பாடல் அதோடு நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன் நேரமாகிவிட்டது நிறைய பெருமக்கள் இதை கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் எல்லாவிதமான இன்பங்களையும் தர வேண்டும் என்று சொக்கலிங்க பெருமானை வணங்கி வாழ்த்துகிறேன் சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் சோதி உள்ள சொக்கலிங்கம் பக்கத்துணையிருக்கும் பாண்டியனாம் சொக்கலிங்கம் ஆதி முதல் ஆனலிங்கம் ஆலவாய்ச் சொக்கலிங்கம் வீதியிலே வந்து விறகு விற்ற சொக்கலிங்கம் பன்சுமந்த பாடலுக்கு பரிசளிக்கும் சொக்கலிங்கம் மண் சுமந்து வைகையிலே வந்து நின்ற சொக்கலிங்கம் கல்லான நெஞ்சம் கனிய வைக்கும் சொக்கலிங்கம் கல்யானை கரும்புண்ண காட்சி தரும் சொக்கலிங்கம் குருஞான சம்பந்தர் கும்பிட்ட சொக்கலிங்கம் அருள் வடிவாய் அவர் கரத்தில் அமர்ந்திருந்த சொக்கலிங்கம் தென்னவனாய் உலகாண்ட சீர் மதுரை சொக்கலிங்கம் அன்னை மீனாட்சி அவள் விரும்பும் சொக்கலிங்கம் அஞ்செழுத்து மந்திரமாய் ஆட்சி செய்யும் சொக்கலிங்கம் நெஞ்சு நிலே என்றும் நிலைத்திருக்கும் சொக்கலிங்கம் மூலவராய் முன்னே முளைத்தெழுந்த சொக்கலிங்கம் காலனிடம் அன்பர்களை காப்பாற்றும் சொக்கலிங்கம் இங்கே வந்த ஒரு பெரியவர் சொக்கலிங்க பெருமானை பார்த்தார் ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து வந்த ஒரு பெரியவர் அஞ்சு வயசு பிள்ளையா வந்த இங்கே தங்கிட்டார்னு சொன்னேன் அவருக்கு பேரு குருஞான சம்பந்தர் இங்கே பொற்றாமறையிலே ஒரு சிவலிங்கம் கிடைச்சிது எடுத்து வைத்தார் தர்மபுர ஆதீனத்திலே இன்றைக்கு அதுதான் வழிபாட்டில் இருக்கிறது அவர் பாடின ஒரு பாட்டு சொக்கநாத வெண்பான்னு நூத்தி பாட்டு நம்ம ஓதுவார் முத்துக்குமரன் அவர்கள் அற்புதமாய்ப் பாடியிருக்கிறார் ஆலயத்திலே அது இருக்கிறது சென்ற ஆண்டு அதற்கு விரிவுரை சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது போன வருஷம் பிள்ளைத்தமிழ் அதுக்கு முந்தி சொக்கநாத வெண்பான் அதில் ஒரே ஒரு பாட்டு எல்லாரும் சொல்ல வேண்டிய பாட்டு உனக்கு உப்பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரவெனக்கு நீதா மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா இதா நம்ம பிரார்த்தனை நமக்கு என்ன வேணும் மனக்கவலை போகணும் கவலை இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லை உனக்கு பணி செய்ய உந்தனையினாலும் நினைக்க வரமனக்கு நீதா ஒவ்வொரு நாளும் உன்னை கும்புடணும் நினைக்கணும் மனக்கவலை நீக்குகின்ற தென் மதுரை நின்பலனே எவ்வுலகம் ஆக்குகின்றாய் சொக்கநாதா என்ற அந்த பெருமானை வணங்கி உலகத்திலேயே எல்லோரையும் மயக்குகின்ற அழகன் சொக்கநாதன் அவனை மயக்குகின்ற அழகி சொக்கி அவளுக்கு பேர் தெரியுமா சொக்கின்ன மீனாட்சின் அர்த்தம் அந்த அம்பாளை கும்பிட்டு நமக்கெல்லாம் பலமாய் இருப்பவள் எல்லா விதத்திலும் துணையாயிருப்பவள் பேச வைப்பவள் கேட்க வைப்பவள் மீனாட்சியின் திருவடித்தாமறைகளை வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இரும்களல் சென்னையில் வைத்த சேவக போற்றுகின்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தண்டனிட்டு திருப்புகள் சபைக்கு நன்றி கூறி இருந்து கேட்ட பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனங்கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பகர வளங்களும் இருளை விழுந்தது நிலவாலே வரை நிலங்களும் உளவி நிறைந்தது பரிசை தரும் பதம் மது பாடி வழமோடு செல் தமிழ் உரை அன்பர் மகிழ வரங்களும் அருள்வாயே அறகர சுந்தர அருமுக என்றோனி அடி ஏர்பணின் தீ மயில் வானே அசல நெடுง கொடி அம்மை உமை தன் சூது குறமகள் கேளீங்கிட மணவாளா கருதரு திம்புய சரவண குங்கும கலபொ मणिடிடும் मणिமார்வா கனக மிகும்பதி மதுரை வளும்பதி அதனில் வளர்ந்தர் பெருமாள் புலவி நிறைந்தது வரிசை தரும் பதம் அது பாடி வளமுடு சொந்தம் பூஜை செய்ய மகிழ வரங்களும் அருள்வாயே ஆறிரே தொடர்ந்து வாழ அருமுகம் வாழ்க வேற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்கிற வாழ்க மாறில பள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வாழாது பொ மலிவளம் சுரக்க மன்னன்கோன்முறை அரசு செய்க உரலிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி உலகம் எல்லா அரையரணம் அப்பார்வதிவதையே தென்னாடுடைய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு